யம் பதிமூன்றாவது குரும சன்னிதானங்களின் முன்னார் திருவடிகளை மனமொழி மெய்களாலே வணங்கி இந்த கைவல்யன வணிகம் சந்தேகம் தெளிதல் படலத்தின் தொடர் இன்றைய மாலை நேர வகுப்பினை தொடங்குகிறோம் சந்தேகம் தெளிதல் படலத்தில் இறுதியில் நூற்றி அறுபத்தி அறுபத்தி மூன்று மனைந்து சிலர் அதிதிகளாய் இருந்தடைவர் பரம ஞானம் அந்தனர் மன்னவர் வணிகர் சூத்திரராயிருந்து சிலர் அடைவர் ஞானம் இந்த வகை சாத்திரத்தும் உலகத்தும் நடப்பது கண்டிருந்தும் வைந்தா சிந்தனையில் மயக்கம் என்னே சுருதி யுத்தி அனுபவத்தால் தெளிந்திடாயே இதோட இந்த உபதேச பாடம் என்பது நிறைவடைகிறது அதுக்கப்புறம் சின்ன சின்ன விஷயங்களை விட்டுப்போன விஷயங்களெல்லாம் கொஞ்சம் கோர்வையாக சொல்கிறார் அது மட்டுமல்ல இந்த ஆனந்தத்தை அல்லது இந்த அபியாசத்தை எப்படியெல்லாம் செய்யலாம்னு கூட பழக்கி கொடுக்குறாருன்னு சொல்லலாம் சில இடங்களில் இதை பிரிச்சேற்கைனும் சொல்கிறாங்க இந்த இந்த இதுக்கப்புறம் உள்ள செயல்களை பிரிச்சேற்கைனும் கூட சொல்கிறாங்க பிறந்தது உண்டானாலோ பிறகு சாவதுதான் உண்டாம் பிறந்ததே இல்லை என்னும் பிரம்மமாவதும் நானே பிறந்தது நானென்றாயில் என்றாயில் பிரம்மம் அன்று அந்த நானே பிறந்ததும் இறந்ததும் மற்ற பிரம்மமாம் நானே நானே நாமளே அபியாச தசையில் சொல்லிக்கொள்ள வேண்டிய விஷயங்கள் நான் என்ற பிரம்மமான நானே நான் அறியேன் என்றால் நான் என்பது ஏது இத ஒரு கேள்வி கணக்கெல்லாம் எழுதிக்கலாம் ஐம்பத்தி நாலாவது கேள்வி எழுதிக்கலாம் ஆனால் இது நமக்கு நாமளே அத்தியாசம் பண்ணிக்கிற கேள்வி நம்முடைய புந்தி எண்ணில் தான் அதுமே சாவாதாகி நான் என நிறைந்திருந்த ஞானமாம் நானே நானே அந்த நான் என்ற ஒன்று மாத்தம் மூன்று எல்லா காலங்களிலும் அழியாமல் இருக்கக்கூடியது அடுத்ததும் கேள்வி என்ன அன்பத்தஞ்சு வருது ஆனால் இந்த கேள்வி வந்து சீடன் குருவிட்ட கேட்ட கேள்வியாக எண்ணிக்கொள்ள கூடாது நாமளே நமக்கு கேட்டுக்கிற கேள்வியை எடுத்துக்கலாம் நிறைந்தவாறு எந்தவாறு நிலை தெரிந்திடன் என்றாயல் அறிந்ததான் சொலுத்து தன்னில் ஆனந்தம் அதுவே ஆகும் குறைந்ததற்கு ஆனந்தம் தான் குவலயம் தன்னில் இல்லை நிறைந்ததே இந்த ஆன்மா நிதானம் அறிவுதானே நிறைந்தவாறு நிலை தெரிந்திறன் அது எப்படி பூர்ணமாயிற்று அப்படின்றதுக்கு ஒரு கேள்வி மனத்தினால் எண்ணித்தானே வந்தது உலகம் எல்லாம் நினைத்திடில் அநேக லோகம் நிற்பதோ அறிவிலன்றோ அனைத்தையும் கடந்தப்பாலும் அந்த மற்ற என்று விசாரித்திட்டால் ஏகமாய் நிறைந்தோ நானே இதெல்லாம் மனப்பாடம் பண்ணி நாமளே சொல்லிட்டே திரும்ப திரும கேள்வி ஐம்பத்தாறு அந்த வார் இருந்து கொண்டே ஆனந்தம் அனுபவிக்க எந்தவார் கொண்டால் எனக்கு இது தெரியும் என்னில் இந்த மூன்று அவத்தை தம்முள் எழுந்திடும் வெறுத்தி நீக்கில் அந்த இருந்தினியும் ஆனந்தம் அடையலானே சுருக்க சுருக்கமா கேள்வியின் ஐம்பத்தி ஏழு வாதனா வருகிற விருத்தி எல்லாம் ஏதினால் அடக்கலாகும் என்றுதான் விசாரம் செய்யல் இது கேள்வி போதமாம் இராசந்தானாய் புந்தியை புலன்கள் எல்லாம் தாதராய் இருக்க பெற்றால் சகலமும் அடங்கும் தானே இது ரத கல்பனை கடோபனிஷன் பகவத்கீதைகளில் வரக்கூடிய ரத கல்பனை போதமாம் இராசன் தானாய் குந்தி ஐம்பெல்லாம் தாதராய் இருக்க பெற்றால் சகலமும் அடங்கும் தானே இங்க அர்ஜுனன் நான் என்ற ஜீவாத்மா சிதாவாசன் புத்தி கிருஷ்ண பரமாத்மா அவன் கையில கடிவாளத்தை பிடிச்சிருக்கான அஞ்சு குதிரைகளுக்கு கடிவாளம் பிடிச்சிருக்கானே அது வந்து மனம் அந்த மனம் ஐந்து புலன்களோடையும் சேருது தனித்தனியாக சேருது அப்போ அதுக்கு அந்த ஐந்து குதிரைகளும் ஐந்து புலன்கள் ஞானேந்திரியங்கள் ஐந்து அப்போ ஐந்து குதிரைகளும் யானேந்திரியங்கள் ஐந்து கடிவாளம் மனம் அது அஞ்சும் ஒன்றா வந்து சேரும் அந்த கடிவாளம் யார் கையில் கொடுக்கப்பட்டிருக்கு புத்தி கையில் கொடுக்கப்பட்டிருக்கு புத்தில தான் விருத்தி ஞானம் நான் பிரம்மமாக இருக்கிறேன் என்ற விருத்தி ஞானம் அங்கேதான் இருக்குது இங்கே எஜமானன் யார் இருக்க ஆபாச இருக்கிறான் ஆனா உண்மையிலேயே அவன் யாரு சைதன்யமே தான் பிரம்மே இப்ப என்ன வசத்துல இருக்கிறான் அர்ஜுன விஷாத யோகம் குழம்பலா இருக்கிறான் குழம்பி போய் இருக்கிறான் துன்பத்துல இருக்கிறான் அப்ப இந்த புத்தி அவனை திரும்பி பார்த்து அவனுக்கு உபதேசம் பண்ணது என்ன சொல்லுது நீ அதுவாக இருக்கி நீ கலங்கப்படாத நீ கலங்காதே நீ கவலைப்படாதேன்னு என்ன பண்ணுது இந்த புத்தி குதிரைகளை செலுத்தி கொண்டிருந்த புத்தி அதை கட்டுப்படுத்தி நிறுத்தி மனதை தயார் பண்ணி புத்தி திரும்பி நின்று யாருக்கு உபதேசம் பண்ணுது சிலாவாச ஜீவனுக்கே நீ பிரம்மமாக இருக்கிறாய் என்று என்ன பண்ணுது உபதேசம் செய்கிறது அப்போ அந்த மயக்கம் நீங்க பெற்றவனாக அவன் சைதன்யமாகவே இருக்கிறான் அந்த ரதமே நம்ம உடம்பு அது செல்லும் அந்த போர்க்கிழமை தான் நம்முடைய வாழ்க்கை பாண்டவர்கள் நம்முடைய நல்ல சிந்தனைகள் கௌரவர்கள் நம்முடைய தீய தீய சிந்தனைகள் போரின் வெற்றின்றது முக்தி இது ரத கல்பனை அதனால் போதமாம் இராசந்தானாய் புந்தியை புலன்கள் எல்லாம் தாதராய் இருக்க பெற்றால் சகலமும் அடங்கும் தானே எல்லாம் யாருடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துடணும் புத்தியினுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துட்டால் அவன் உபதேசம் பண்ணிட்டா ஞானம் கிடைக்கும் விருத்தடங்கிபோம் விருத்திகள் அடக்கமான் அடக்கில் கருத்ததற்கில்லை எண்ணில் காரண சரீரமாகி பெருத்ததோர் அவித்தை தன்னை பெடுங்கிடில் அடங்கும் தானே இன்னொரு வழி இருக்கு அது எமர்ஜென்சி வார்ட்ல அட்மிட் பண்ண மாதிரி பொதுவாக புத்திபூர்வமாகத்தான் விருத்திகளை அடக்க வேண்டும் அப்புறம் பிராணனை கட்டுப்படுத்தி என்ன பண்ணிக்கலாம் வாசயோகம் இருக்கு இல்லையா அதான் துருத்தி போல் ஊதும் மூச்சை சுகமுடன் அடக்கில் நிற்கும் அதுக்கு பயிற்சி எல்லாம் நிறைய இருக்குது பிராண வீக்ஷா ரமண பகவான் அதை சொல்றார் பிராண வீக் எனது சுவாசத்தின் இயல்பான வரவு போக்கை கவனித்து கொண்டிருந்தால் போதும் எப்படி உள்ளே போகுது எப்படி வெளியே வருதுன்னு பார்த்து கொண்டிருந்தால் போதும் அதில் நாம் போய் என்ன பண்ணிடக்கூடாது அதில் குறுக்க நிக்க கூடாது அது பிராண வீக்னா இன்னொரு இருக்குது என்னது பேலன்ஸ்டாக உள்ளிழுக்கும் சுவாசத்தையும் வெளிவரும் சுவாசத்தையும் சமமாக வைத்து என்ற ஒரு பயிற்சி இருக்குது அப்புறம் அஜபா பயிற்சி இருக்குது சோ ஹம் அப்படின்னு சுவாசத்தை இழுக்கும் பொழுது கோ என்றும் விடும்பொழுது ஹம் என்றும் அப்படி சொல்கிறது இன்னும் அஜபா மந்திர பயிற்சி ஒன்று இருக்குது இது அஜபா மந்திரம்ன்றது சொல்ல வேண்டியதில் இயல்பாகவே அந்த சத்தத்தில் தான் இப்படி இந்த எண்ணங்களை அடக்குவதற்கென்று யோக பயிற்சிகள் இருக்கின்றன சுவாச பயிற்சிகள் இருக்கின்றன கருத்ததற்கில்லை எண்ணில் காரண சரீரமாகி பெருத்ததோர் அவித்தைதன்னை பிடுங்கிடில் அடங்கும் தானே விருத்தி நிற்கும் ஆனால் காரண சரீரத்தை பிடுக்குறதுக்கு யார் வேணும் ஆத்மவிசாரம் செய்த விருத்தி ஞானம் வேணும் மனது என்ன பண்ணிக்கலாம் மனதினுடைய விருத்திகளை கட்டுப்படுத்துறதுக்கு இது உதவும் ஆனால் எதை நீக்க முடியாது அதனால நீக்க முடியாது அதான் கேள்வி எண் ஐம்பத்தெட்டு காரண சரீரம் தன்னை களைவது எவ்வாறு என்றோதில் முதல்ல விருத்தி அடக்கிறதுக்கு சொன்ன பாட்டு இப்போ வந்து காரண சரீரத்தை களைவது ஆரணம் பொய் சொல்லாதே அதன் பொருள் அகத்தில் வைத்து பூரணம் ஆகும் என் மேல் புவனங்கள் தோன்றும் என்று தாரணை வந்ததாயில் தரித்திடும் அவித்தை எங்கே தாரணை அப்படின்னா தொடர்ச்சியா சொல்லி நான் பிரம்மமாக இருக்கிறேன் நான் பூரணம் என் மேல் புவனங்கள் கற்பனையாக தோன்றுகின்றன என்ற தாரணை தாரணைனா தன் முயற்சி இல்லாமல் நான் பிரம்மமாக இருக்கிறேன் என்ற பிரம்மாக்கார விருத்தி தானாக இயல்பாக ஓடிக்கொண்டிருப்பது அது வந்துருச்சனாலே அவித்தே என்ன பண்ணிரம் அது களைந்துவிடும் ஐம்பத்தி ஒன்பது அப்படி இருக்க சித்தம் அழைதலால் விவகாரத்தில் எப்படி கூடும் எண்ணில் என்னை விட்டு ஒன்றும் இல்லை எப்படி கண்ட எல்லாம் என்மயம் என் கனா கற்பிதம் என்றுதானே காண்கின்ற சித்துதானே அப்ப சித்தம் அலைகிறதே நான் பிரம்மமாக இருக்கிறேன் என்ற தாரணை வந்துருச்சு அது காரணசரீரத்தை அவித்தையை புடுங்கி விடுகிறது என்று வைத்துக் கொள்வோம் விவகாரம் எப்படி கூடும் அப்படின்னா விவகாரம் எப்படி கூடும் எல்லா என்னை விட்டொன்றும் இல்லை இப்படி கண்ட எல்லாம் என்மயம் என்கனா கற்பிதம் என்றுதானே தான்கின்ற சித்து நானே விவகாரத்தை கனவு கண்ட கண்ட கனவினை சொல்வதைப் போல நாம என்ன பண்ணிட்டு இருக்கோம் எல்லா வேளையும் செய்து கொண்டிருக்கலாம் நான் சித்து என்பதை திடமாக இருக்கலாம் சித்து நான் நிறைந்தோன் என்ற திடமரவாதி இருந்தால் எத்தனை எண்ணினாலும் ஏது செய்தாலும் என்ன நித்திரை உணர்ந்த பின்பு நிற்கின்ற கனாவே போல அத்தனையும் பொய்தானே ஆனந்த வடிவு நானே கைவல்லிய மன்றத்துக்கு இந்த வசனம் வச்சிருக்காங்க நினைக்கிறேன் என்ன சொன்னது சித்து நான் சொன்னாரு இங்க என்ன சொன்னாரு ஆனந்த வடிவு நானே அப்படின்னா இல்லையா இது எல்லாவற்றிலும் சாட்சியாக பார்க்கக்கூடிய இந்த பாவனை வந்துவிட்டால் எத்தனை எண்ணினாலும் ஏது செய்தாலும் என்ன மித்திரை உணர்ந்த பின்பு நிற்கின்ற கணாவை போல அத்தனையும் வடிவனா உடலைத்தானே நம்பினேன் அநேக ஜென்மம் ஈனராய் பெரியோராகி இருந்தவையலாம் இப்போது காணலில் வெள்ளம் போல கண்டு சற்குருவினாரே நான் என என்னைத்தானே நம்பி ஈழேறினேனே இந்த பாட்டு நம்ம சிம்மையம்சன வேதாந்த படிக்கிறப்ப இதெல்லாம் படிக்கல உபனிஷத்து பிரம்மசூத்திரம் பகவத்கீதையில படித்தது மூல நூல் நல்லா படி விவேக சூடாமணி கொண்ட நூல் நல்ல படித்தது கைவல்யன் பாடம் வந்து எங்கள் ஆச்சாரிய சுவாமி சின்மையம் உடைய ஜின்மையா மிஷனுடைய பொள்ளாச்சி சென்டர் வேணுன்றதுக்காகவும் நம்மளை வந்து அங்கே ஒரு வருடத்துக்கு ஞாயிற்றுக்கிழமைகளில் மாத்திரம் போயிட்டு வர்றதுக்கு படித்தாங்க போயிட்டு வந்து பிரம்மச்சாரியை கோர்ஸ் முடிஞ்சு தீட்சை முடிகிறப்ப மனோகர் சாமியிலேருந்து எல்லாரும் வந்து கூப்பிட பழனியப்ப சாமிகள் தலைமையில் எல்லாரும் வந்து நம்மளை பிரம்மச்சாரியை கூப்பிட்டு போய் அங்கே அந்த மடத்துக்கு கொண்டு போய் வந்துட்டாங்க எல்லாம் வந்துட்டாங்க அப்போ முதல் நாள் வந்து சங்கம்பாளையம் பாடம் சங்கபாலயத்தில் வரவேற்பெல்லாம் தடப்படலாம் இருந்துச்சு அப்போ உண்மையிலே என் மனசில் என்ன தோணுச்சுன்னா ஐயோ நாம் மாட்டிக்கிட்டோமா பெரிய கூட்டமாக இருக்குது நாம் இதில் வந்து என்ன செய்ய போகிறோம் இவங்க அப்படின்னு அதில் இந்த கமலா அம்மாவனுடைய பேரான் சின்ன பையன் ஸ்கூல் போயிட்டு வந்திருக்காள் சாயந்தரம் வந்தோடன காலையில் தொடங்கி பாடம் வந்து சாயந்தரம் வரைக்கும் நடக்கும் பழனிப்பூர் சுவாமி லேசு வட்டம் மணி நேரம்னாலும் அசியாமல் உட்கார்ந்துருப்பார் அது எப்படி அந்த வயசுல தொண்ணூறு வயசுல பாடன்றது வந்து காலையில் ஒன்பது மணிக்கு தொடங்கினா பன்னெண்டரை ஒரு மணி வரைக்கும் நடக்கும் மற்ற அவ்வளோ நேரம் அப்படியே உட்காந்துருப்பாருன்னா எப்படி அது சொல்லுவாரு இல்லை எங்களுக்கெல்லாம் போச்சு அப்படின்னா அது மாதிரி மதியம் உணவு முடித்தோடனே திரும்ப ரெண்டு ரெண்டரைக்கு ஆரம்பித்தா திரும்ப நாலரை அஞ்சு வரைக்கும் ஓடும் அப்போ அந்த சாயந்தர நேரம் வரப்ப நான் முதல் நாள் தான் போயிருக்கேன் அப்போ அந்த பையன் சின்ன பையன் பேரை கமலா அம்மாவுடைய பேரை வந்து இந்த பாட்டை சாமி வந்து சொன்னோன்னே கை ஊப்பி நின்று அந்த பாட்டை படிக்கிறான் அப்போ நான் மனசுல உறைஞ்சிச்சு எனக்கு இந்த பாட்டு பாட்டினுடைய பொருளும் உறைஞ்சிச்சு இவ்வளோ வேலை பார்த்து வச்சுருக்காங்களே இது இந்த வேலையை நீ தொடர்ந்து செய்யறதை விட்டு வேற எந்த வேலையை நீ செய்ய போற அப்படின்னு சின்ன சின்ன குழந்தைகள்ல இருந்து தெரியாதவங்க எல்லாரையும் அதை படிக்க வச்ச ஒரு சாதனையை கண்கூட காட்டுறாங்க அந்த பணி தொடரணும் தானே உடனே இங்கே கூப்பிட்டு வந்திருக்காங்க நீ ஏதோ ரொம்ப பிடித்த மாதிரி பேசுகிறீ ஏற்கனவே இருக்கிற வேலையிலும் ஒழுங்காக செஞ்சால் போதும் அப்படின்னு மனசில் பட்டு தான் தத்துவான சபையில் தொடருன்ற எனக்கு அப்புறம் வந்துச்சு அப்புறம் இடையில பல பணிகளாக அப்படியே போய் வெளியே போனாலும் வந்தாலும் கூட அதை மேலே இருந்த அந்த ஒரு என்ன சொல்லார் குருநாதனுடைய சங்கல்பம் பழனிப்பசாமி அவர்களுடைய சங்கல்பம் நம்மளை விடாமல் திரும்ப எங்கேயே போட்டாலும் தத்துவையான சபைக்கே குணம் சேர்க்குது அப்புறம் மனோகர் அந்த ஒரு பதினாலு ஆண்டு காலம் விடாமல் அதை கட்டுக்கோப்பாக நடத்தி நமக்கு இன்னும் அந்த தத்துவையான சபை பழனிப்பு சாமி எப்படி விட்டுட்டு போனாங்களோ அப்படியே வச்சுருக்காரு அதான் அவருக்கு அந்த என்ன சொல்லலாம் அந்த சாதனைகள்லாம் அவருடையது அந்த புகழெலாம் அவருக்கு சேரக்கூடியது ஏன்னா ஒவ்வொரு நாள் வகுப்பு விட்டு போனால் எவ்வளோ சிக்கல் வரும்னு தெரியும் நாம் இந்த நீங்கள் எல்லாம் இப்போ நேத்தி நேத்தி மாதிரி எல்லாம் போயிருச்சு இது எல்லாம் இது அல்லான்னு ஒவ்வொன்றா காண சீட்டெல்லாம் எம்பியாக இருக்குது இப்போ நாளை காலையில் இன்னும் வந்து எம்பி ஆகுமோ ஆமாம் எல்லாமே நேத்தி ஆகி கடைசியில் இருக்க மாதிரி ஆகிரும் அப்போ அந்த சாதனை தசை இருக்க ஒவ்வொன்றும் க கழிக்கக்கூடியது அந்த பழனியப்ப சாமிகள்கிட்ட அந்த இருந்து அந்த சாதனைகளை தொடர்ந்து செய்கிறதுன்றது அவ்வளவு லேஸ் கிடையாது அவ்வளவு லேஸ்ல கிடையாது அந்த பாடங்களை அதாவது அவங்க வந்து நமக்கு காரணம் சொல்லிருவாங்க யார் வந்து பாடம் கேட்கிறவங்க வந்து இப்போ வந்து சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்க ரொம்ப தூரம் போகணும் சாமின்னு சொல்லிடுவாங்க ஆனால் நாங்கள் நாங்கள் வந்து பாடம் நடத்துகிற நாங்கள் வந்து என்ன சொல்ல முடியாது ஒரு நாள் லீவு போட முடியாது லீவு போட்டால் ஏன் சாமி வரல அப்படின்னு வாங்க அவங்களோ ஒரு மாசமே ரெண்டு மாசமே வராத ஆளா இருக்கும் அவங்க வந்து ஒரு நாள் நம்ம என்ன பண்ணியிருப்போம் வருஷத்துல ஒரு நாள் வெளியே போயிருப்போம் என்ன கேப்பாங்க வந்தவொடனே ஏன் சாமி வரல அப்படின்னு கேட்பாங்க வரலதான் மன்னிச்சுங்க என்ன பண்றது வேலையா போச்சுன்னா இல்ல சாமி நீங்க தொடர்ந்து வரணும் விடக்கூடாது அப்படின்னு சாமி உங்கள நம்பி கொண்டாந்து விட்டுட்டு போயிருக்காங்க நீங்க பாட்ட அப்படின்றாங்க புரியுதுங்களா அப்ப நமக்கு என்ன இந்த போலீஸ்காரனுக்கு பார்த்துருக்கீங்களா போலீஸ்காரனுக்கு லீவுன்றதே கிடையாது திடீர்னு கூப்பிடுவாங்க வந்தாகணும் அவன் வந்து எந்த சாக்கு போக்கும் யார்டையும் சொல்ல முடியாதுன்னு சொல்லும் அதுபோல் இந்த பாடம் நடத்துகிற நமக்கு அதுவும் குறிப்பாக மனோகர் சாமிகளுக்கு கடந்த பதினாலு ஆண்டுகள் ஆனால் நாம் விட்டுட்டு போனது ரெண்டாயிரத்தி நாலு தத்துவையான சமையல் அப்புறம் திரும்ப இடையிடையே குரு பூஜை சமையல்லாம் வந்து வந்து போவேன் ஆனால் அந்த தொடர்ந்து பாடம் நடத்துறது ரெண்டாயிரத்தி நாலில் விட்டுட்டு போனது இப்போது இது இன்னைக்கு வரைக்கும் எத்தனை வருஷம் ஆச்சு பதினாலு வருஷம் ஆச்சா பதினாலு ஆண்டுகள் அதை வந்து விடாமல் திங்கிக்கிழமை அதாவது செவ்வாய்க்கிழமையான சங்கம்பாளையம் வியாழக்கிழமையான கோடங்கிப்பட்டின்னு ஒரு இடத்துல அப்புறம் சனிக்கிழமையான போந்தி மண்டபம் அப்புறம் சனிக்கிழமை பிற்பகலில் வந்து கோயமுத்தூர் அதுக்கப்புறம் ஞாயிற்றுக்கிழமை முழுக்க போடிபாளையம் ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரமான உடுமுலைப்பேட்டை இப்படி எத்தனையாகுது இது போக ஒவ்வொரு மாதமும் தமிழ் மாதம் முதல் தேவி. தமிழ் மாதம் முதல் ஞாயிற்றுக்கிழமை மாதாந்திரம்னு சாமி ஏற்பாடு பண்ணாங்க ஏன்னா மொத்தம் ஐந்து சபைகள் தனித்தனியாக இருக்குது போடிபாளையன்ற தலைமை சபை பொள்ளாச்சியில் பொள்ளாச்சி டவுனுக்குள்ள காந்தி மண்டபம் ஒரு சபை தென்சங்கம்பாளையம் மனோகர் சாமியுடைய ஊரில் அது ஒரு சபை அப்புறம் உடுமலைப்பேட்டையில் ஒரு சபை கோயம்புத்தூரில் ஒரு சபை மொத்தம் ஐந்து சபைகள் இருக்கிறதுனால இந்த ஐந்து பேரும் ஒரு சேர ஒரு நாள் சந்திக்கணும் மாதத்துல ஒரு நாள் அங்கங்க அவங்கவுங்க படித்ததை என்ன பண்ணிக்கணும் பரிமாறிக்கணும் அன்னைக்கு பாடம் சொல்ற ஆசிரியர் பேச மாட்டார் யார் தான் பேசணும் சீடர்கள் தான் பாடம் சொல்லணும் அப்படின்ற முறைமை ஏற்படுத்தி அதுக்கு மெய்ப்பொருள் ஆராய்ச்சி வகுப்பு அப்படின்னு மாதாந்திரம் ஏற்பாடு பண்ணாங்க சாமி இருக்கிறப்ப ரொம்ப இதாக நடந்தது ஐம்பது பேர் வருவாங்க அதுக்கு மதிய உணவு காலை உணவு மதிய உணவுலாம் போட்டுருவாங்க இப்போ நாங்கள் மாநாடு முடிஞ்ச உடனே இப்போ திரும்ப அதை புதுப்பிச்சு அதை ரொம்ப குறைஞ்சி கொடுச்சு அந்த திரும்ப அதை எடுத்து இப்போ ஒரு நாலு மாதங்களாக மிகச் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது எல்லா சபைகள்லும் ஆட்கள் வந்துடுவாங்க வந்து அவரவர்களுக்கு சில தலைப்புகளை கொடுத்து அந்த தலைப்பில் அவங்க படித்த விஷயங்களை பேசுவாங்க அதுக்கு பேர் மட்டும் இப்போ மாற்றிருக்கிறோம் எனது ஆத்மவிசாரா வகுப்பு ஆத்மவிசார சாதனா வகுப்பு என்ற பெயரில் நடந்துகிட்ருக்கு நாங்கள் ஆரம்பிக்கிறப்போ ஒரு நம்பிக்கை இல்லாமல் இருந்தது எல்லாரும் பழைய மாதிரி அட்டண்டன்ஸ் வந்துடுவான் சாமி இருந்த காலத்தில் அந்த மாதிரி வருவாங்களான்னு வந்துட்டாங்க நாலு மாதம் தொடர்ந்து நடக்குது ஐம்பது பேர் குறையாமல் வர்றாங்க அப்போ நான் இந்த தொடர்ந்து செய்கிற வேலை இருக்கே அப்போ சாமி விடாமல் அந்த என்ன பண்ணுறாரு எல்லா கிளாஸுக்கும் போயிட்டு வர்றதுடைய பலன்தான் அவங்க அந்த மாதாந்திரத்துக்கு வர்றாங்க அப்போ நம்முடைய எல்லா நேரமும் எதுக்காண்டி செலவிட வேண்டியிருக்கு இதுக்காகவே செலவிட வேண்டியது அது ம மற்றவங்க சாக்கு போக்கு சொல்லலாம் நம்ம என்ன பண்ண முடியாது நான் சொல்லிடுறேன் ஈஸியாக என்னது எனக்கு வைகையில் வேலை இருக்குது தாமஸ்வரணியில் வேலை இருக்குது காவிரியில் வேலை இருக்குது தென்பெண்மையில் வேலை இருக்குது நான் சொல்லிவிட்டு தப்பிச்சுறேன் ஆனால் மனோகர் சாமி அப்படி இல்லை அது விடாமல் இருந்தால் அந்த பொறுப்பை குருநாதன் விட்டுட்டு போன தொடர்ந்து செய்கிறதுன்றது ரொம்ப இப்போ என்ன இந்த பாட்டு நான் என உடலைத்தானேன்ற பாட்டு இருக்கே அந்த பாட்டு நம்மை வந்து தத்வஞான சபையில உறுதிப்படுத்தி இருக்க ஒரு காரணம் அந்த சின்ன பையன் படிக்கிறான் அவ்வளோ அழகா படிக்கிறானே உனக்கு என்ன வந்துச்சு அப்படின்ற மனசு தோணுச்சு நான் என உடலைத்தானே நம்பினேன் அநேக ஜென்மம் ஈனராய் பெரியோராகி இருந்தவையலாம் இப்போது காணலில் வெள்ளம் போல கண்டு சற்குருடே நான் என என்னை தானே நம்பி நேனே இந்த பாட்டினுடைய பொருளை பார்த்தாலே நமக்கு மெய்யானம் அடைஞ்சது போலவே ஒரு உணர்வை கிடைக்கும் என்ன புண்ணியமோ செய்தேன் ஏது பாக்கியமோ காணேன் நன்னி நம் தனில் எழுந்த நாரணன் கிருபையாலே தன்னியன் ஆனே நான் உத்தரியத்தை வீசுகின்றேன் தண்ணி என் இன்னும் நானே தாண்ட வம் ஆடு இன்பேன் அதுக்கு மேலே சாமிக்கு பார்த்தே வரலை என்ன தான் வருது இப்போ சந்தோஷம்தான் வருது தைத்திரிய உபநிஷத்தில் பிரம்மானந்தவள்ளியின் இறுதிப் பகுதி உபதேசமே இல்லை அதுக்கு மேலே என்னது ஒரே ஆனந்த கூத்தாடுற மாதிரி இருக்குது சம்பகோஷமாக சத்தம் போட்டு சம்பகோஷமாக அதில் சொற்களை வரமாட்டேங்குது சொற்களை அடுக்கி அடுக்கி வரமாட்டேங்குது அதுபோல சாமிக்கும் தத்துவ ஞானம் வந்த சந்தோட அதிசயத்தால் நித்தமாடுவன்கான் என்ற நிலை முன்னே அறிந்த சத்தியம் அதனாரன்றோ தாண்டவா என்ற அழைத்தார் அர்த்தனையும் அகிமையுள்ளோ அண்ணையும் பிதா உந்தாமே ஸ்கூல் பசங்க ஆனுவல் எக்ஸாம் முடிஞ்சு அன்னைக்கு அந்த கடைசி பரிட்சை எழுதி முடிச்சு வெளியே வர்றப்ப என்ன மனநிலையில் இருப்பான் என்ன மனநிலையில் அவன் கையில் இருக்கிற பரீட்சை அட்டை இருக்குல்ல அது இப்போ எதுக்கு பயன்படும் தெரியுமா கல் அள்ளி விரிச்சுக்கு மண்ணண்டி விரிசுறதுக்குலாம் பயன்படும் அதை வச்சு என்ன வேணாலும் பண்ணுறோம் அப்போ வெளியே வர்ற குஷியே தனி எல்லாம் முடிஞ்சிருச்சு என்ன வேலை செய்யணுமோ என்னது நடந்து முடிஞ்சிருச்சு இனி ஆனந்தமோ ஆனந்தமோ அப்படி ஒரு மனநடை இந்த பிரம்ம ஜீவன் ஞானம் அடைத்தவர்களுக்கு இனி ஒன்றும் செய்ய வேண்டியதில்லை எல்லாம் செய்ய வேண்டியதெல்லாம் செய்து முடித்தாகிவிட்டது அப்போ அப்பா அம்மாவையும் நினச்சி பார்க்குற அவங்க வச்ச பேரே இதுக்குத்தான் வச்சாங்களோ அப்படின்ற வந்ததோடு இவ்வாணந்த மகிழ்ச்சி யாருடன் சொல்வேன் நான் சொல்வேன் யான் சிந்தையில் எழுந்து பொங்கி செகமெலாம் நிறைந்து தேங்கி அந்தமில்லாதாயிற்றப்படி குரு வேதாந்த அருளும் ஈசன் மலரடி வணங்கி தாய் தந்தையை நினச்சாச்சு அப்புறம் யாரை நினைச்சாச்சு குருவை நினைச்சாச்சு அப்ப ஈஸ்வரனை நினைச்சாச்சு மாத்ரு தேவோபவ பித்ரு தேவோ பவ ஆச்சாரிய தேவோ பவ அதிவோ அடுத்து அந்த ஆனந்தங்களின் வகையில் சொன்னப்ப இன்னும் ஆனந்தம் பாக்கி இருக்கு அஞ்சு சொல்லி ஒண்ணு அதுக்கப்புறம் சச்சித்த ஆனந்தம்ன்றத சொல்றப்ப ஒரு ஆனந்தம் சொல்லியாச்சு ஆத்மா அஹ் ஆனந்தம் சொல்லிட்டாரு இப்ப என்ன ஆனந்தம் வித்யானந்தம்ியானந்த வித்யானம்னா இவ்வளவு நேரம் நான் ஆடி காப்பிச்சனே அதுதான் வித்யானந்தம் இந்த ஞானம் கைவரப்பெற்று படிச்சு முடிச்ச உடனே நமக்கு என்ன கிடைக்கும் ஒரு சந்தோஷம் கிடைக்கும் இந்த மொத்தம் இரநூத்தி ஐம்பத்தெட்டு சுயிலப்பா முடிச்சாச்சப்பா அதுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின் வித்தியானந்தம் இந்த விதம் என விளம்பி புத்தியால் இந்த நூலை பார்த்து அனுபவித்த வேர்கள் நித்திய கருவனீட்டை நிலைதனை அறிந்து ஜீவன் முத்தியை அடைந்து இருந்த முனிவரர் ஆகுவாரே முனிவர்களுக்கெல்லாம் சிறந்த சேஷ்டமான முனிவர்களாக ஆக வேண்டும் இங்க மதிப்பிரகாசையா அன்னைக்கு பிரார்த்தனை பண்ணணும்னு சொன்னார் கிரகணத்தை அன்னைக்கு சாமி நமக்காண்டி பிரார்த்தனை பண்ணி வச்சிருக்கார் பாட்டிலேயே பிரார்த்தனை வச்சிருக்கார் யாரெல்லாம் இந்த நூலை பார்த்தார்களோ அனுபவித்தார்களோ அவர்களெல்லாம் எப்படி இருக்கணும் நித்திய தருமநிட்டு நிலைதனை அறிந்து ஜீவன் முக்தியை அடைந்து இருந்த அவங்களுக்கு எல்லாம் என்ன பட்டம் கொடுக்கறாரு ஆஹ் அடுத்ததுல கொடுப்பாங்க சர்டிபிகேட் கொடுப்பாங்க இங்க கை வளையத்திலேயும் என்னது முனிவரர் அப்படின்னு ஒரு பட்டம் கொடுக்குறாங்க என்ன கொடுக்குறாங்க முனிவர்களிலெல்லாம் சிறந்தவர்கள் ஆரண பொருளாம் வித்தியானந்தம் விளங்க ஏதும் காரணம் குறைவிடாமல் கைவல்ய நவநீதத்தை பூரணம் ஆக்க வேண்டி பூர்வமாம் நன்னிலத்தில் நாரண குரு நமக்கு நவீன அரியோகில் வந்தேங்க பூஜை செய்து முடிச்ச உடனே பூஜா விதியில் ஒன்னு இருக்கு என்ன பண்ணோன்னா காயே நவாச்சா மனசேந்திரியை வா புத்தியாத்மனாவா பிரகிருத்தேர் சுவாவா கரோமி எத்யத் சகலம் பரஸ்மை நாராயணாயேத்தி சமர்ப்பயாமி ஸ்ரீவன் நாராயணாயேத்தி சமர்ப்பையாமி அப்போ நாம் க கயத்தாலும் வாக்காலும் நாம் செய்த எல்லா செயல்களுக்கும் உள்ள பலன்கள் அத்தனையும் யாருக்கே செய்கிறோம் நாராயணனுக்கே அர்ப்பணம் செய்கிறோம் சகலம் கிருஷ்ணார்ப்பணத்து நாராயணாயேத்தி சமர்ப்பயாமி இங்கே சாமியும் இந்த வேதாந்த ஞான பூஜையை முடிச்சிட்டார் முடிக்கிறப்ப என்ன சொல்கிறாரா இந்த இதுக்குரிய அர்ப்பணம் யாருக்கு குருநாதனுடைய திருவடிகளுக்கு சென்று சேர்க்கிறார் நான் சொல்லலப்பா எல்லாம் இது சொன்னதெல்லாம் யாரு என்னுடைய குருநாதன் கனவில் வந்து சொன்னார் சொன்னதப்ப பலன்கள்லாம் யாருக்கு போய் சேரணும் குருநாதனுக்கு போய் சேர வேண்டும் காரணம் குறைவில்லாமல் விளங்க ஏதும் காரணம் குறைவில்லாமல் கைவல்ய நவநீதத்தை பூரணம் ஆக்க வேண்டி பூர்வமாம் நன்னிலத்தில் நாரண குரு அவங்க ஊரை திரும்ப திரும்ப சொல்கிறார் அதனால தான் அந்த ஊரில் நம்ம இப்போ திரும்ப விடாமல் என்ன பண்ண பார்க்குறோம் ஒரு குரு பூஜை ஆகட்டும் அந்த அங்கே வந்து மாநாடு நடத்தணும் அங்கே ஒரு தியான மண்டபம் கட்டணும்னு அந்த இடத்துக்கு நாம் ஒரு மகிமையை சேர்க்கணும் ஏற்கனவே சேர்ந்துருக்குது அப்படி கொஞ்சம் என்ன பண்ணணும் கொஞ்சம் சுத்தப்படுத்தி க்ளீன் பண்ணி வச்சுக்கணும் பூர்வமாம் நன்னிலத்தில் நாரண குரு நமக்கு நவீன அரு யோகில் வந்தேன் என்னுடைய யோக நிஷ்டையில் வந்து சொன்னதைத்தான் நான் எழுதி வைத்திருக்கிறேன் நான் சொல்லியிருக்கிறேன் அப்போ அந்த குருவை குருவாகிய நாராயண குருவிற்கு வணக்கங்கள் அப்போ குருவை என்ன பண்ணணும் குருவுக்கு கிடைசி என்ன பண்ணுவாங்க பாத அபிஷேகம் பண்ணுறோம் இது வழக்கம் குருவை வளைச்சி வந்து என்ன பண்ணுவாங்க பாத அபிஷேகம் பண்ணுறது குருநாதன் குருவுமா இல்லாட்டினா அவருடைய திருவடி எதை வச்சுக்கிறோம் பாதுகளை வைத்துக்கொண்டு என்ன பண்றோம் அபிஷேகம் பண்றோம் சில இடங்கள்ல சிவலிங்கமாக வைத்துக்கொண்டு அபிஷேகம் பண்றோம் குளவு சற்குருவின் பாதக் கொளிருபு நல் ததை மேற்கொண்டால் உலகில் தீர்த்தம் எல்லாம் ஒற்றவேர் அடைவார் போல நலம் ஆகும் கை நவநீத நூலை கற்றோர் நலம் மெய் அப்படின்னு சரி ஆகும் கை நவநீத நூலை கற்றோர் பல கலை ஞான நூல்கள் படித்த ஞானிகள் ஆய் வாழ்வார் இதை இதை படிச்சா எல்லா சாஸ்திரங்களையும் படித்த மாதிரியா தனித்தனியா போய் பகவத்கீதை பிரம்மசூத்திரம் உபனிஷத்துக்கள் வேகச்சூடாமணி பஞ்சதசி அப்படி தனித்தனியா போய் படிக்க வேண்டிய அவசியம் இல்லை எல்லா நூலும் எங்க வந்துருச்சு இதுல இருக்கு ஏன்னா படர்ந்த வேதாந்தம் என்னும் பார்க்கடல் முண்டு முன்னூறு குடங்களில் வைத்து வைத்தா புறவர்கள் எல்லாம் காய்ச்சி கடைந்தெடுத்தேன் இந்த கைவல்லிய நவநீதத்தை அப்போ அவ்வளோ கஷ்டப்பட வேண்டாம் அப்பா நிறைய தேடி சொத்து சேர்த்து வச்சுட்டாரு பிள்ளை என்ன பண்ணா அந்த சொத்தை அனுபவிச்சா போதும் ஞானி பல கலை ஞான நூல்கள் படித்த ஞானிகளாய் வாழ்வார் இப்போ இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் இந்த காலையில் சந்தேகம் முதல் பாட்டுல இருந்து நூறு பாட்டு வரைக்கும் கொஞ்சம் வேகமா பார்த்து இருக்கிற நேரத்தை என்னென்ன மட்டும் வருதுன்றத சொல்லிடலாம் முதல்ல என்ன வருது ஆறாவது பாட்டுல வருது சந்தேகம் தெளிதல் படலம் ஆறாவது பாட்டு என்ன சொல்லுது வாக்குக்கு எட்டும் வாக்குக்கு எட்டாது மனத்திற்கு எட்டும் மனத்திற்கு எட்டாது அப்போ வாக்குக்கு எட்டும்னா மௌனமாக எட்டும் வாக்குக்கு எட்டுன்றது என்னது மௌனமாக எட்டும் வாக்குக்கு எட்டாவதுன்றது மற்ற முமாணத்தால் ஒத்து நிர்ணயம் கூடாது பிரத்யட்ச பிரமாணம் அப்புறம் அனுமான பிரமாணம் உபமான பிரமாணம் போன்றவைகளுக்கெல்லாம் என்னது எட்டாது அப்ப எதுக்கு எட்டும் சப்த பிரமாணத்திற்கு மாத்திரம் எட்டும் சப்த பிரமாணத்துக்கு எப்படி எட்டும்னத்திற்கு எட்டும்னால விருப்தி மனதுல விறத்தி வியாப்தி பலவியாப்தி என்ற ரெண்டு அம்சங்கள் உண்டு விருத்தி வியாப்திக்கு எட்டும் மனதின் பலவியாப்திக்கு எட்டாகும் இது வந்து ஒன்பட ஆன்சர் மாதிரி இது விளக்கம் படிக்கணும்னா தான் இரண்டாவது கேள்வி மனமானது சமாதி அவஸ்தையில் நிலையாக இருப்பது எங்கனம் மனது மனதினுடைய சத்துவம் மத்த இரண்டு பிரஜோ குணமும் தமோ குணமும் வந்து சேர்ந்தன அப்ப சத்துவகுணத்தினுடைய தன்மை என்ன தெய்வ சம்பத்து சத்துவ குணத்தினுடைய தன்மை என்ன தெய்வ சம்பத்து சன்மார்க்கம் பஜோகுணத்தினுடைய இயல்பு என்ன உலக வாசனை தேக வாசனை சாஸ்திர வாசனை தவ தமோ குணத்தினுடைய தன்மை என்ன அசுர சம்பத்து அப்போ இந்த அசுர சம்பத்தையும் அப்புறம் என்னது உலக தேக அப்புறம் சாஸ்திர வாசனைகளையும் நீக்கிவிட்டால் மீது என்னதுக்கு தன்மார்க்கம் கைகூடும் தெய்வ சம்பத்து உண்டாகும் மனம் வந்து சத்துவமாக சேடிக்கும் பொழுது அது எதை கொடுக்கிறது சமாதி அவஸ்தையிலே நிருவிகற்ப சமாதியிலே நிறுத்திவிடும் அப்படின்ட்டார் அப்போ கேள்வி எண் ஐந்து என்ன சொல்லுது கேள்வி எண் ஐந்து என்ன சொல்லுது பிரார ஞா ஜீவன் முக்த ஞானிகளுக்கு பிராரத்தை அனுபவிப்பதற்கு மனம் இருக்கிறதா மனம் இல்லையா மனம் இருக்கிறது என்று அவர்கள் என்னது ஜீவன் முக்தர்கள் இல்லை என்றாகிவிடும் மனம் இல்லை என்று சொன்னால் பிராரஸ்த கர்மத்தை அனுபவிப்பது எப்படி அப்ப மனதினுடைய நாசத்தை இருவகையாக பிரிக்கிறார் முதலேயே மனதை வந்து மனதினுடைய குணங்களை வச்சு எத்தனையா பிரித்தோம் சத்துவம் ரஜசு தமசுன்னு பிரிச்சோம் அதுக்கப்புறம் மனம் சமாதிக்கு செல்லும் பொழுது மனோ லயம் மனோ நாசம்னு பிரித்தோம் அது தத்துவ விளக்க இருக்கு மனோ லயம்னா மனம் ஒடுங்கி இருத்தல் மனோ நாசம்னா மனதனுடைய இயல்பு அற்றுப்போதல் அப்ப மனம் நாசம் அடைவதை ரெண்டா பிரிக்கிறாங்க அரூபநாசம் ஜீவன் முக்தி அடையும் பொழுது சுரூபநாசம் என்றும் விவேக முக்தி அடையும் பொழுது அரூபநாசம் என்றுமாக பிரிக்கிறான் இப்போ மனம் நாசமடைகுதான் ஆனா அந்த நாசத்துக்கு என்ன பேரு சுரூபநாசம் நீதி என்ன இருக்கு சத்துவம் இருப்பதற்கு சொரூபநாசம் ரஜோகுணம் தமோகுணம் நீங்கி போறதுக்கு சொரூப நாசம் பேர் அப்புறம் இறுதியில சூக்ம சரீரமும் போன பின்னாடி பிரார்த்த கிரமத்தில் மீதி இருக்கிறது என்னது விதேக முக்தியில என்ன நாசம் அரூப அடுத்து கேள்வி நாலு அப்போ விவகார வேலையெல்லாம் சமாதி என்றால் விகற்பம் மனம் அழைந்து விடாதோ விட்டால் அவதானம் நழுவுமன்றோ அதற்கு ஒரு திட்ட அந்த கதையை சொன்னார் இல்லையா எல்லாம் மனைத்தொழில்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த பெண்மணியானவர் தான் தனக்கு கிடைத்த அந்த இன்ப அனுபவத்தை ஒரு பொழுதும் என்ன பண்ண மாட்டார் மறந்து போகாது அதுபோல் பிரம்மா பிரம்மாநுபவம் கிடைத்தவர்களுக்கு உலக விவகாரங்களில் ஈடுபடும் பொழுது எந்த அனுபவம் மறைந்து போகாது பிரம்மானுபவம் ஒருபொழுதும் மறைந்து போகாது கேள்வி என்ன ஐந்து எனது தேகத்த நலனாகி அகர்த்தனாகி ஜீவனின்றி பிரம்மமாய் தெளிந்த முத்தன் போகத்தை உண்பனென்றால் கருத்தாவாமே பூரணமாம் அகர்த்தனுக்கு போகமுண்டோ சோகத்தை அறுத்தருளும் குருவை இந்த துகள் இருக்க வேண்டும் அப்ப பிரார்த்த கர்மத்தை புசிக்கக்கூடிய ஜீவன்முத்த ஞானி கர்த்தனா அகர்த்தனா கர்த்தன் சொன்னா அவன் ஞானியா இருக்க முடியாது அகர்த்தன் சொன்னால் போகத்தை எப்படி அனுபவிப்பான் அப்படின்னு கேட்குறார் அப்போ அதை எப்படி பிரிக்கிறார் மா கர்த்தன் மாபோகி மா தியாகி என்று சொல்கிறார் அப்போ மூணு பேருக்குமே நான் அகர்த்தா நான் அபோக்தா அஞ்ஞாத்தா என்பது உறுதியாக இருந்தாலும் ஒருத்தர் மா போகி என்ன பண்ணுறாரு மா கர்த்தன் என்ன பண்ணுறாரு எல்லா எல்லா செயல்பாடுகளையும் செய்து கொண்டு அதற்கு எப்படி இருக்காரு சாட்சியாக இருந்து கொள்கிறார் இன்னொருத்தர் என்ன பண்றாரு மா போகி என்பவருக்கு சமாதி அவஸ்தில மட்டும் இருக்கக்கூடியவர் அதனால் அவருக்கு என்னென்னா அந்த பசி வரும் பொழுது மட்டும் போய் என்ன கிடைக்குதோ அதை சாப்பிட்டு வந்துடா அதை பிரித்து கூட பார்க்கறதில்லை அந்த உணவை ரசம் இது ரசம் பார்த்து சாப்பிடுவதில்லை ரசித்து சாப்பிடுவதில்லை ருசித்து சாப்பிடுவதில்லை அவர் மாபோகி அதுவும் கூட எப்போ மட்டும்தான் போவார் அந்த தேக சஞ்சார நிமித்தத்துக்கு மட்டும்தான் போறார் அது மாபோகி அடுத்து மா தியாகி எனது இருந்துட்டார் அவர் அந்த உணவு விஷயத்துக்கு தேக சஞ்சாரத்துக்கும் போகாதவர் வெளியிலிருந்து தன்னை பாதிக்கக்கூடிய காரணிகள் எது வந்தாலும் அவரை ஒன்றும் செய்யாது அதனால் அவர் மாற மாட்டார் அது போல படியம் அது வரிட்ட ஞானி கேள்வி ஆறு அப்ப இந்த பிராரத்த கர்மத்தை இன்னும் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஜீவன் முத்த ஞானியை அனைத்தையும் செய்து முடித்தவன் என்று எப்படி சொல்லுகிறீர்கள் அதான் பிராரத்த கர்மம் இன்னும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறாரே அவர் இன்னும் உலகில் ஆக்க வேண்டிய கடமைகள் இருப்பது போலத்தான் தென்படுகிறது ஆனால் அவரை என்ன சொல்லிட்டு இருக்கீங்க அனைத்தையும் அனைத்தையும் செய்து முடித்தவன் அப்படின்னு சொல்றீங்களே ஏன் கேட்டா அதுக்கு என்னது ஒரு ம ஒரு மனிதன் செய்யக்கூடிய செயல்கள் எத்தனை அஞ்ஞான திசையில ஒன்று அபியாச திசையில ஒன்று ஞான திசையில ஒன்று அஞ்ஞான திசையில என்னது உலக விவகாரங்கள் ஏழனை மமதை அகந்தை இகவர விவகாரம் எல்லாம் அப்புறம் அபியாச திசையில என்னது இச்சை வீடு இச்சை என்னது வித்தியை படிப்பது அதுதான் வேலை பிரம்மச்சாரிகளுக்கு ஏன் மடங்கல்ல சோறு போட்டுக்கிட்டே இருந்தாங்க ஏன் அவங்க பிரம்மச்சாரிகள்னாலே வேத பாட சாலையாகட்டும் வேதாந்த பாட சாலையாகட்டும் பிரம்மச்சாரிகள் காசுக்காக இன்னொருத்தட்டம் என்ன பண்ணக்கூடாது அவங்களுக்கு தேடி போய் என்ன பண்ணுவாங்க அரசர்களோ ஊர்ல தனவந்தர்களோ மக்களோ என்ன பண்ணுவாங்க போய் அங்கே போய் சாப்பாடு கொடுப்பாங்க துணிமணி கொடுப்பாங்க அவங்களுக்கு என்ன வேண்டுமோ இவங்களே கொடுத்துருவாங்க அவங்க எதுக்கு என்ன மட்டும் செஞ்சால் போதும் வித்தை படிப்பதெல்லாம் அவங்க வேலை என்னது இன்னைக்கும் மாணவர்களாக படிக்கிற மாணவர்களுக்கு வீட்டில் அப்பா அம்மா என்ன பண்ணுறாங்க எல்லாம் கொடுத்துட்றாங்க அவனுடைய சொல்கிறாங்கல்ல உன் வேலை என்ன படிக்க அதை மட்டும் நீ பார் மற்றதெல்லாம் நாங்கள் பார்த்து உயிரை கொடுத்து நான் அவனை படிக்க வைக்கிறேன் என்றான் அப்போ அவனுக்கு என்ன வேலை மட்டும் பிரம்மச்சாரிகளுக்கு வித்தை படிப்பதெல்லாம் பாடல் மிகும் தொழிலால் பலனுண்டோ பரிபூர்ணம் அப்போ பரிபூர்ணமான ஜீவன் முட்டை ஞானி ஒரு பொழுதும் கர்மவசப்படுவதில்லைன்னு அதில் உறுதியாக சொல்கிறார் வெளியில் நாம் பார்க்குறதுக்கு பாரத்த கர்மத்தை அனுபவிக்கும் ஜீவன்முட்டை ஞானி கர்மவசப்படுவது போல தென்படுகிறது உண்மையில் அவர்கள் கர்மவசப்படுவது இல்லை அப்படின்றார் அப்போ கேள்வி எண் ஏழு அப்போ மெய்ஞானம் பழகுகிறார்களே சிரவண மனநாதிகள் செய்யணும்னு நீங்கள் சொன்னீங்களே சாமி அவங்க உலக கர்ம தொழில்களில் நான் ஒத்துக்கிறேன் பிராரத்த கர்மத்தை அனுபவிக்கும் ஜீவன் முக்தர்கள் உலக கர்மங்களில் ஈடுபடுவதில்லை என்றதை அப்படியே ஈடுபட்டாலும் நான் அகர்த்தா நான் அபோக்தா நான் அஞாத்தா என்றுதான் ஈடுபடுகிறார்கள் ஆனால் நீங்கள் என்ன சொன்னீங்க சிரவண மனண நிதித்தியாசனத்தை விடாமல் இருக்கணும் விவேக முக்தி பரியத்தம் சொன்னீங்கல்ல அது செய்ய வேண்டாமா அப்ப அதுக்கும் என்ன சொல்றாரு யார் யாருக்கு சிரவணம் யார் யாருக்கு மனணம் யார் யாருக்கு நிதித்தியாசனம் அப்படின்னு சொல்றாரு ஆனா கடைசியில் சொல்றாரு நாலாவது வரி பாருங்க அதாவது இருபத்தி ஒன்பதாவது பாட்டுல கடைசி வரி பாருங்க வெளி உருவாய் அறிவாய் நிறைவாயினர் வேண்டுவது ஒன்றுண்டோ அப்பையும் சிரவணம் மன்னனா நிதித்தியாசனங்கள் யாருக்கு கிடையாது மற்றும் உணர்ந்த ஞானிகளுக்கு கிடையாது சிரவணம் யாருக்கு தத்துவம் பற்றி கேட்கறதுக்கு சிரவணம் சந்தேகங்கள் இருக்கிறவங்களுக்கு என்னது சிந்தித்தல் மனநம் அடுத்து தெளிதலில் நிற்பார் விபரீதத்தை தீராவா எல்லாம் புரிஞ்சு போச்சு ஆனால் அனுபவம் இன்னும் வரலை அப்போ அது வரைக்கும் அவங்க எதுல இருக்கணும் தெளிதன்று நிற்கிறோம் விபரீதத்தைனா தான் அல்லாதவற்றை தான் என்று எண்ணக்கூடிய பாவனை இப்போ நமக்கு அது இருக்குது படிச்சுட்டு தான் இருக்கிறோம் ஆனால் இந்த உடம்பை நான் என்று எண்ணம் விபரீதத்தை இருக்குது அப்போ அது வரைக்கும் எங்கே தான் நிற்கும் தெளிதலில் நின்று கொண்டிருக்க வேண்டும் அடுத்து கேள்வி எட்டு ஐயா கேளி தத்துவ ஞானியும் அஞ்ஞானிகள் போலே செய்யா நின்றேன் கண்டேன் உண்டேன் சென்றேன் நினலாமோ பொய்யாம் விபரீதங்கள் அவர்க்கு போயின எம்பீரே மெய்யாம் பிரம்மவிசாரம் இதுவந்தே வெளியா உறையீரே அப்போ ஞானிகளும் என்ன பண்ணிட்டு இருக்காங்க நானை கொண்டு கூட்டிகிட்டு நான் இந்த உடம்பு அப்படின்றத மையப்படுத்தி தான் அவர்களுடைய விவகாரங்கள் நடக்குது பிராரத்த கர்மத்தை அனுபவித்து தீர்க்கும் வேளையிலும் ஜீவன் முக்தர்கள் எதை பயன்படுத்துகிறாங்க நான் இந்த உடம்பு என்று தான் பயன்படுத்தி கொள்கிறார்கள் கொஞ்சம் நேரம் தூங்கிட்டு வாரேன் கொஞ்சம் பசி எடுக்குது சாப்பாடு கொண்டு வா அப்படின்னா எதுக்கு பசி எடுக்குது இதுக்கு பசி எடுக்குதுன்னா சொல்றாங்க எனக்கு பசி எடுக்குது போடுங்க அப்படின்னு கட்டுப்படுத்துறாங்க நான் கண்டேன் நான் சென்றேன் நான் உண்டேன் அப்படின்னு சொல்றாங்க என்ன சாமி அதுக்கு அவருக்கு சாதனை கிட்ட இருக்கக்கூடிய ஒரு ஆயுதம் கனவு ஓய்ந்த கனாவில் கண்ட பழங்கரை ஓதுவன் வாதனையால் ஆய்ந்தரை உற்றவன் அப்படி செப்புவன் ஆவாசனும் மாய்ந்த தன்னுடல் வேமளவும் விண்ணவன் மனுடன் எனப்படுவான் வீந்த சிதாபாசன் போமளவும் விவகாரம் தொடரும் இப்ப என்னது கனவு கண்டவன் கனவு விழுந்து விழித்த கண்ட கனவினுடைய வாசனைனாலே அதை கொஞ்ச நேரம் என்ன நான் போனேன் நான் வந்தேன் நான் இவன் இவன் போனானா ஆனா கனவு வாசனையில என்ன பண்ணிட்டு நான் கண்டேன் நான் போ நான் சென்றேன் சொல்லிட்டு கேள்வி எண் ஒன்பது ஆனால் ஐயே ஐயார் உருவே காண்பது அசத்தியம் என்றாலும் நாணா துயரளவோ ஞான சுகம் நன்றாம் நிட்டை பொருந்திடல் வேண்டாவோ தானா நித்தை புரிந்தால் செய்கை தவிர்ந்தவன் எப்படியோ ஆனா என்னதா சொல்லுங்க சாமி அவர் ஞானி ஆகட்டும் விவகாரங்கள்ல போய் ஒருத்தர் ஈடுபடுறாருன்னு சொன்னாலே அதை நிஷ்டையை என்ன பண்ணிடும் கழிச்சு களைச்சிரும் அந்த விவகாரம் அவருக்கு எதை தான் கொடுக்கும் துன்பத்தை தான் கொடுக்கும் யான சுகத்தை ஒரு பொழுதும் தராது அவர்கள் போய் நிஷ்டை நிட்டையில அவர்கள் தொடர்ந்து இருக்கவே முடியாது விவகாரத்துல ஈடுபடுறவங்க அப்ப தெரிலரு ஆரம்பத்தோடு தீரும் விவகாரம் உரிய தியானமும் விவகாரங்களும் உள்ள தொழிலண்டோ உரிய பரம்பொருள் வேறு ஒரு தொழில் செய்வது உண்டோ அரிய சமாதிகள் பல குபானையில் அவன் ஆர்வடன வன்றி இப்போ பிரம்ம பிரம்மஞானம் அடைந்தவர்கள் தியானம் செய்வதில்லை பிரம்மஞானம் அடைந்தவர்கள் ஏன் தியானம் செய்வதெல்லாம் ஆத்ம சாட்சா்காரம் அனுபவம் கிடைச்சிருச்சு அப்போ ஒருவேளை அவங்க தியானம் செய்து கொண்டிருக்கிறார்கள் அபியாசம் செய்து கொண்டிருக்கிறானே இன்னும் பிரம்ம சாட்சா்காரம் அடையவில்லை என்றுதான் எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்போ மனதாள ஒரு காரியத்தை செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள் உள்ள தொழில் அது என்னது உள்ளத்தொழில் கேள்வி பத்து முத்தம குருவே ஆரூடருமாய் ஒரு தொழிலற்றவருள் சித்தமடங்கு யானாதிகள் சிலர் செய்குவது என்னென்றால் இத்தலம் வருகும் பிராரத்த பிரி எப்படி அப்படியே முத்தரும் வெகுபிரம் ஆவர் ஆகுவர் என்று முன்னையே சொன்னேனே ஆனா சில ஞானிகளும் கூட என்ன இடம் இருக்காங்க சமாதி அவஸையில இருக்கிறதாக நாங்கள் பார்த்துருக்கிறோம் நிறைய பேர் சொல்லி இருக்கிறாங்க நிறைய புராண இதிகாசங்கள்லாம் அப்படி அதெல்லாம் என்ன சாமி என்ன கணக்குல சேர்க்கிறது அப்படின்னு என்ன சொல்றாரு அது அவர்களுடைய பிரார்த்தத்தினுடைய பலன்கள் அது கொஞ்சம் இருக்கும் முன்ஜென்மத்தில் அவர்கள் போல அபியாசங்களை தொடர்ந்து செய்ததுனாலே அதை விரும்பியதனாலே இப்பொழுது ஞானியான பின்பும் ஜீவன் முக்தனான பின்பும் கூட அந்த பயிற்சி அவர்களுக்கு தொடர்கிறது அந்த அனுபவங்கள் அவர்களுக்கு தொடர்கிறது எப்படி பிரம்மபுத்தி ஞானி உலகியலில் ஈடுபட்டு இருக்கிறாரோ அதுபோல் இவர் தியானாதிகளில் ஈடுபட்டிருக்கார் சமாதி அவஸ்தைகளுக்குள்ளே இருக்கிறார் ஆனால் அது நான் கர்த்தா நான் போக்தான்றதுக்காக செய்யப்படும் தியானம் அல்ல நல்லவணிகேல் உலக உபகாரம் ஞானிகள் விவகாரம் அல்லது வேறு ஒரு பெரு பேருமலை அதனால் பிணியும் இல்லை வல்ல சிருட்டி முதல் பல தொழிலால் வருகுண்ணிய பாவம் எல்லவருக்கும் அனுகிரகம் செய்யும் ஈசனடைந்தேன் அப்படியே வச்சுக்கப்பா ஞானிகள் விவகாரங்களில் ஈடுபடுறாங்கன்னே வச்சுக்கோ சமாதி அவஸ்தையில தொடர்ந்து இருக்கிறாங்கன்னே வச்சுக்கோ பிராரத்த கர்மம்னே வச்சுக்கோ ஆனால் எது செய்தாலும் அது உலகத்திற்கு நன்மை வைப்பதற்காக செய்வார்கள் அப்ப ஈஸ்வரனும் இந்த உலகத்தில் காரியப்படும் பொழுது உலகத்தின் நன்மையின் பொருட்டே காரியப்படுகிறார் ஆக ஈஸ்வரனுக்கு இந்த உலகத்தில் பாவ புண்ணியம் யாரும் என்ன பண்ண முடியாது கொடுக்க முடியாது அவன்தான் மற்றவங்களுக்கெல்லாம் பாவபுண்ணியத்தை கொடுப்பான் ஈஸ்வரனுக்கு ஒருத்தர் என்ன பண்ண முடியாது பாவ புண்ணிய கணக்கு கொடுக்க முடியாது ஜீவன்முத்த ஞானிகளுக்கும் பாவபுண்ணியம் கிடையாது அவர்கள் ஏதாவது செய்கிறாங்கன்னா அது ஏதோ நன்மை செய்வதற்காக செய்கிறார்கள் ஈஸ்வரனுடைய வேலையை செய்கிறாரும் கூட சொல்லலாம் ஒரு ஒரு வீட்டை காளி பண்ணிட்டு போயிட்டாரு வீட்டுக்குரியவர் வீட்டை காலி பண்ணிட்டு போயிட்டார் போயே போயிட்டார் ஆளே இல்லை அப்போ அந்த வீட்டை கொஞ்ச நேரம் எடுத்து நடத்துறது யார் ஈஸ்வரன் இதை மூலம் எம்ஜியான வீடுகளை வச்சு கொஞ்சம் நாளைக்கு என்ன பண்ணிக்கிறாரு அதை கொஞ்சம் ஓட்டிக்கிறார் அந்த காரியம் யாருடைய காரியம் ஞானிகள் செய்யக்கூடிய காரியம் ஈஸ்வரனுடைய காரியம் ஆகிவிடுகிறது அப்ப ஈஸ்வரன் தான் அவர் பெரிய ஆபீஸில் போடுவாரு நம்மளை போல ஆளுகளுக்கு சின்ன ஆபீஸ் ஈஸ்வரன் ஆபீஸ் போட்டால் எப்படிப்பட்ட ஆபீஸா இருக்கிறோம் ஞானிகளுடைய விவகாரம் பார்த்தா பெரிய அளவுல இருக்கு பெரிய சாதனைகளை செய்கிறார்கள் கேள்வி பதினொன்னு ஈசனுமாய் அருவாய் உருவாகி எழுந்தருளுங்குருவே ஈசனும் ஞானியும் ஒப்பென்பீரே எப்படி ஒப்பென்றால் ஈஸ்வரனையும் ஞானியையும் ரெண்டு பேரும் ஒன்று என்று சொல்வதற்கு எப்படி ஈசனும் ஞானியும் மமதையகந்த இகந்ததினாலும்தான் ஈசனுமா பல ஜீவருமா உலகெல்லாம் இவனாமே அப்ப ஞானி ரெண்டு பேரும் எப்படி ரெண்டு பேரும் எப்படி நான் எனது என்பது ரெண்டு பேருக்கும் இல்லை அந்த நான் எனது அவங்க டூப்ளிகேட்டா தான் வச்சிருக்கிறாரு குழந்தைகிட்ட போய் அம்மாக்காரி நான் யார் தெரியுமான்னு ஒரு நாளும் கேட்க மாட்டான் தன் தான் யார் என்பதை குழந்தைக்கு என்ன பண்ண வேண்டிய அவசியம் இல்லை வேணா கிரண்பேடி அம்மாவாக இருக்கான் கிரண்பேடி அம்மா திருமணம் முடித்தவங்களாம் தெரில அந்த அம்மா தன்னுடைய குழந்தைகிட்ட அப்ரோச் பண்ணிட்டப்ப எப்படி தான் அப்ரோச் பண்ணுவாள் கவர்னராக அப்ரோச் பண்ணான் எப்படி அப்ரோச் பண்ணுவான் என் பிள்ளைன்னு என்ன பண்ணான் அந்த ஆளுமை திறன் என்ன ஆகிடும் எல்லாம் போயிடும் தான் ஒரு தாயாக மட்டும்தான் செல்வான் புரியுது அதுபோல ஈஸ்வரன் இந்த உலகையை ஆட்டிப் படைப்பவனாக இருந்தாலும் அந்த ஒவ்வொரு ஜீவர்களிடத்திலே செல்லும் பொழுது எப்படி நான் வேறல்ல நீ வேறன் ஜீவன் மற்றும் ஞானியும் அது அப்படி ஒரு ஐக்கியம் அவங்க ரெண்டு பேருக்கு என்ன கிடையாது நான் எனது என்பது கிடையாது எல்லா சீவரும் கேள்வி என் பன்னெண்டு எல்லா சீவரும் இவனாம் என்றீர் இவன்தான் முத்தி அடைந்து எல்லா சீவரும் முத்தி பெறாமல் இருப்பான் ஏனையா எல்லா சீவரும் வெவ்வேறானால் இவன் இல்லாமலனே எல்லா பொருளும் உரைத்தருள் குருவே இதை நீர் மொழியீறேன் அப்போ ஜீவன் முக்தி என்பதற்கு இன்னொரு அடையாளம் சொல்கிறாங்க என்னது அனைத்தையும் தானாக பாவித்தல் எல்லா உலகம் அனைத்தையும் தானாகவே பாவிக்கக்கூடிய எல்லா ஜீவர்களையும் தானாகவே பாவிக்கக்கூடியது அப்படின்றதான் ஜீவன் முக்தி அப்படின்றாங்க அப்ப இவர் முக்தி அடைஞ்சா இவர்தான் எல்லாரையும் தானாக பார்க்கும் ஜீவர்கள்லாம் முக்தி அடையணுமே அப்படின்னா அதுக்கு சொல்லணும் காரணம் சொல்லணும் சுவாமி எல்லா ஜீவரும் வெவ்வேறானால் இவன் அப்படி இல்ல எல்லாரும் தனித்தனி அப்படின்னீங்கன்னா அப்ப ஜீவர்கள் எல்லாம் இவன் பாவிப்பது இல்லைன்னு ஆயிரும் எல்லா பொருளும் உரைத்தருள் குருவி இதை நீர் மொழிகிறேன் அப்ப அகமினும் ஆன்மா பூரணம் ஏகம் அநேக விதம் இவர் அகமெனும் அந்த கரணோபாதிகள் அளவிலை ஆதவினால் சகம் குடி சந்திரன் இயக்கம் சலசந்திரர் பலதான் சகம் அதில் ஏரி குளம் சிறுபொழி சால் சக்தி குடம் பலவாழ் சூ இந்த சந்திரன் வந்து ஒருத்தர் தான் அவருடைய பிரதிபிம்பங்கள் பல்லாயிரக்கணக்காக அநேகமாக இருக்கிறது அப்ப இதுல ஏதாவது ஒரு பாத்திரத்தில் இருக்கக்கூடிய அந்த பாத்திரம் உடைந்தால் அந்த நீர் விட்டு போனால் அதில் இருக்கக்கூடிய பிரதிபிம்பம் என்ன ஆகும் அந்த ஒட்டு சந்திரனோடு கூடும் இரோடு போய் சேர்ந்திடும் அந்த சந்திரனோடு போய் சேர்ந்து அதுபோல மற்ற பாத்திரங்கள்ல இருக்கக்கூடிய இந்த பிரதிபிம்பிக்கப்பட்ட சந்திரன் எப்படி இருக்கும் அது அப்படியே தான் இருக்கும் அதனால ஒரு ஜீவன் முக்தி அடைந்தால் எல்லா ஜீவர்களும் முக்தி அடைவது கிடையாது இப்பையும் இந்த பிரதிபிம்பித்த சந்திரன் எங்க போய் சேர்ந்துருச்சு முதல் சந்திரனோடு சேர்ந்ததுனால இப்ப எல்லாத்திலையும் பிரதிபிம்பிக்கிறது யாரேதான் அவரேதான் ஜீவன் முக்தரையே தான் பிரதிபிம்பிக்கிறார் ஏன்னா இவர் எங்க எங்க இருக்காரு அந்த சந்திரனாவே இருக்கிறதுனால இப்ப எல்லாத்திலையுமே அவர் என்ன பண்றாரு இருக்கிறார் தானே சட்டி குடங்களில் ஒன்று நசைத்திடில் அதிநூற்ற சந்திரன் ஒட்டு முதல் சந்திரனு கூடும் ஒளிந்தவை கூடாவே கட்டு உபாதி நசித்தெடு ஜீவன் காரண ஆன்மாவில் உபாதிகிடாதவர் கேவலமாகறே கேள்வியன் பதிமூன்று இவன் அயன் மால் சிவன் ஆகிய ஈசரோடு எப்படி ஒம்பாவான் என்னதானே மு முப்பெரும் தேவர்களோடு அவனை சமப்படுத்த முடியுமா சிவன் முதல் மூவரும் அகில சிருட்டி திதி நாசங்கள் செய்வார் அவர் பிறர் மதிகளும் முக்காலங்களும் அறிவார் விபுவாவார் தவமிகு குருவே இவனுக்கு அவையில் சற்றும் காணேனே அவங்க யாரு அனைத்தையும் என்ன ஆக்கி காத்து அழிக்கக்கூடிய பெருந்தொழில்களை செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் எல்லாவற்றினுடைய எல்லாருடைய மனத்தையும் என்ன பண்ணுவார்கள் என்ன ஓட்டத்தையும் அறிந்தவர்கள் மூன்று காலங்களும் அவர்களுக்கு தெரியும் முக்த ஞானியும் ஒன்றும் வேற சொல்லிட்டீங்க எப்படி சாமி ஒப்பாகமான தடத்து நீர் நிலாத்திரி ஒளி உபயமும் தழுவும் ஊர்தனை காக்கும் குடத்து நீர் விளக்கினில் ஒளி இரண்டும் ஓர் குடும்பம் மாத்திரம் காக்கும் அடுத்த மைந்தனே ஞானியும் ஈசனும் அறிவினால் பிரிவில்லை கெடுத்த மாயையின் குணங்களால் மேலென்றும் கீழென்றும் பிரிவாகேன் மாயின் குணங்கள்னா ஒன்று வந்து என்னது தடத்துல தடம் தடாகம் இங்கே வீட்டில இருக்கிறது பானை இன்னொன்று வந்து என்னது நிலா திரியொடி எல்லாருக்கும் பொதுவாக இருக்கக்கூடிய வெளிச்சம் பொதுவான இடத்துல இங்க வந்து என்னது வீட்டுக்குள்ளே ஏற்றப்பட்டிருக்கக்கூடிய விளக்கு இதெல்லாம் வந்து மாயையின் வேறுபாடுகள் இதெல்லாம் காலம் இடம் எல்லாம் வேற வேறையாக இருக்குது ஆனால் வெளிச்சம் என்னமோ ரெண்டும் ஒன்று நீர் என்னமோ ரெண்டும் ஒன்று சைதன்யம் ஜீவன் முத்த ஞானிக்கும் மற்ற ஈஸ்வரனுக்கும் உள்ளே இருக்கக்கூடிய சைதன்யம் என்னமோ ரெண்டும் ஒன்று தான் எப்படிப்பட்ட சைதன்யம் சுத்த மாதிரிய சத்துவமே பிரதானமாக இருக்கக்கூடிய சைதன்யம் நமக்கிட்டையும் சைதன்யம் இருக்குது ஆனால் நம்மகிட்ட எதுவும் கலந்துருக்குது ரஜோகுணம் சமோகுணம் கலந்துருக்குது ஆனா அங்க ஞானிகளும் ஈஸ்வரனும் ஒப்புன்னு சொன்னதுக்கு என்ன காரணம் அது சுத்த மாயை எது மட்டும் இருக்குது சத்துவகுடம் மாத்திரம் நூறு சதவீதமா இருக்குது ஈஸ்வரனுக்கும் எது சத்துவகுடம் நூறு சதவீதமா இருக்குது நரின் மன்னனை சித்தரை போலவே நாரணன் முதலான சுரர்கள் மாயை வல்லவர் அணி மாதிகளுக்க தவம் மிக்கோர் தரணி மாறடற்கவைகள் இல்லாமையால் தாழ்வுலர் பிரமபாவனையால் இவர் எனும்லை பாராய் என்னபோல அனைத்து சித்திகளும் வரப்பெற்றவர்கள் நாரணன் போன்ற தேவாதி தேவர்களெல்லாம் இருக்கிறார்கள் அவங்களுக்கு அணிமாதி சித்திகளெல்லாம் கைவரப்பெற்றது என்ன வேணாலும் எப்போ வேணாலும் செய்வாங்க அனைத்து தபங்களும் கைவரப்பெற்றவர்கள் ஆனால் தரணிமானுடருக்கு அவைகள் இல்லாமையால் தாழ்வுலர் ஆனாலும் பிரமபாவனை இதில் இந்த தேவாதி தேவர்கள் சித்தர்கள் அணிவாதி சித்திகள் வரப்பெற்றவர்களைப் போல ஜீவன் முக்தி ஞானியை பார்த்தா அவர் வாட்ட கோவணங்கள் கிடைத்து அவர் ஏதோ சாப்பிட்டுட்டு ஒரு ஓரத்தில் கிடக்க அந்த ராஜா கிட்ட போய் அந்த ராஜா வந்து ஊர்க்காரங்க சொன்னதுக்கு பட்டினத்தாரை போய் அவரை கன்வின்ஸ் பண்ணுறதுக்காக போய் நிற்கிறார் இப்படி இருந்து என்னத்தை கண்டிங்க ஒரு பெரிய குடும்பத்தில் வறந்துட்டு ஏன்னா இங்கே இப்படி இருந்த என்னத்தை கண்டிங்கன்ற அதுக்கு என்ன சொல்றாரு வட்டத்தார் என்ன சொல்றாரு நீங்க நாட்டையே ஆளக்கூடிய ராஜா எனக்கு முன்னாடி நின்றுட்டு இருக்கீங்க நான் உட்கார்ந்துட்டு இருக்கேன் இதைத்தான் கண்டேன் அப்போ அவருக்கு ஒண்ணுமே இல்லை ஆண்டியா ஆண்டி கோலத்துல ராஜாவோ சகல படை பரிவாரங்களோட வந்திருக்கிறார் ஆனா என்ன இருக்கு ரெண்டு பேருக்கும் என்ன இருக்குது அந்த பிரம்மபாவனையால் இவர் அவர் எனும் பேதம் ஒன்றிலை பாரார் ஜீவன்முக்தானியும் ஈஸ்வரனும் ஜீவன் முக்தி ஞானி ஆண்டி போல இருக்கிறார் ஈஸ்வரன் எப்படி இருக்கார் சகலமும் கொண்டவராக இருக்கிறார் ஆனால் பிரம்ம பாவனையில் ரெண்டு பேரும் யார் தான் ஒன்று தான் எப்படி அந்த ராஜா வந்து ராஜா வந்தவுன்னு எந்திரிக்கணுமே இவரை எந்திரிக்கலேன்னு சொல்லி அவரும் தப்பாக நினைக்கல இவரும் எந்திரிக்கல அப்போ ரெண்டு பேரும் இந்த சைதன்ய வசத்தில் ரெண்டு பேரும் யார் தான் அந்த வித்தியாசமே தோணலை இவருக்கும் தோணல அவருக்கும் தோணல அது ஞானிகளுக்கு முன்னாடி போயிருக்கப்போ மட்டும்தான் அந்த மாதிரி வரும் கேள்வி பதினாறு அந்த சுகமகர் விஷி அந்த ஆற்றை கடந்து போகிற அப்போ பெண்கள்லாம் குளிச்சிட்டு இருந்தாங்கன்னு சொல்லலை உடை இல்லாமல் குளிச்சுட்டுருக்காங்க அப்போ யாருமே இவரும் நினைக்கல அவங்களும் நினைக்கல அது பாட்டாக போயிட்டுருக்காங்க பின்னாடி வந்து வியாசர் ஓடி வந்து வந்தவுடனே இவங்கள்லாம் துணி எடுத்து மறைச்சிக்கிறாங்க அவங்களுக்கு கோபம் வந்துடுது யாருக்கு கோவம் வந்துடுது வியாசருக்கு கோபம் வந்துடுது நானே ஒரு பெரிய வயசானவன் ஒரு முனிவன் நான் வர்றப்போ இப்படி துணியை மறைச்சிக்கிறீங்க அவன் இள இளம் வயசுக்கான உனி துணி இல்லாமல் போகிறான் அவனை பார்த்து இப்படி வைக்கப்பட வெக்கப்படாமல் இருந்தீங்க அப்போ என்னை வந்து நீங்கள் இன்சல்ட் பண்ணுறீங்கன்னு அவர் கேட்குறார் அப்படி இல்லை சாமி நீங்கள் இவ்வளோ நேரம் இதை பற்றி பேசிக்கிட்டுருக்கீங்களே அதுதான் பிரச்சனையே அங்கே போனவனுக்கு போனவனும் தெரியாது எங்களுக்கும் தெரியாது ஆனால் நீங்கள் வந்ததும் போனதும் எங்களுக்கு தெரியுது அப்போ என்ன இருக்குது ஜீவபாவனை உங்கள்கிட்ட இருக்குது அதை காட்டுது இது சொல்லித்தர் யார் அந்த கோபியர்கள் ஒன்றும் தெரியாத பிள்ளைய சொல்லித்தரா புரியுதா அந்த ஞானிகளுக்கு வித்தியாசமே தெரியாது வேறு யாரோடையும் என்ன கிடையாது வித்தியாசமே தெரியாது அதான் இந்த கொடூர கொடூரமான விலங்குகள் கூட அவர்கள்ட்ட பேதம் பார்ப்பது கிடையாது இப்போ நாம் நமக்கு அதெல்லாம் தெரியுதுன்னு சொன்னால் நம்மகிட்ட இன்னும் என்ன பாவனை இருக்குது ஜீவபாவனை இருக்குது பேத பாவனை இருக்குது கேள்வி என் பதினாலு முக்தி நல்கிய சத்குருவே முனிகளுக்கு பல முனிகளுக்கு அணிமாதி சித்தி பூமியில் கண்டிருக்கவும் அந்த செல்வம் ஈசனது என்றில் புத்தி உரைத்திட புத்தி ஒத்திட உரைத்தருள் ஈசனை நோக்கி புத்தி செய்திடும் தவத்தினால் யோகத்தால் படித்ததென்று அப்ப சில முனிவர்கள் என்ன பண்றாங்க தவம் செய்து அந்த சித்திகள்லாம் யார்கிட்ட இருக்குது தேவாதி தேவர்களிடத்தில் இருக்குது ஈஸ்வரன்ட்ட இருக்குது அவர்களை நோக்கி தவம் செய்து வேண்டி பெறுகிறார்கள் அதில் ஒன்று ரெண்டு தான் பெற முடியும் எல்லாம் வச்சுருக்க முடியாது ஏதோ ஒருத்தர் ரெண்டு பேர் ராவணன் மாதிரி ஒருத்தர் ரெண்டு பேருக்கு தான் எல்லா சித்திகளும் கைவரப்பெறும் அதுவும் பார்த்து அவனை எப்படா காரணம் பண்ணலாமு தேவர்கள் திட்டம் போட்டு என்ன பண்ணிடுவாங்க கௌத்திடுவான் அப்போ கேள்வி என் பதினைந்து சிவஸ்வரூபமாம் தேசியமூர்த்தியே சித்திமுத்தி இரண்டும் தவமுழோர் அடைகுவர் எனில் அவர்கள் போல் சகலரும் அடைவாரே அவர்கள் பூர்வம் சித்தியும் ஞானமும் அடைந்ததும் கண்டோமே இவர்கள் ஞானிகள் என்றே சித்திகள் இவர்கிலா வகையேதோ அப்ப அந்த காலத்து பெரியவங்க முனிவர்களெலாம் சித்திகளும் வைத்திருந்தார்கள் ஞானிகளாகவும் இருந்தார்கள் இந்த காலத்துல ஞானிகளாக இருக்கிறார்கள் சித்திகள் இல்லை ஏன் சாமி அப்படின்னா காமியத்தவம் காமியம் ஒன்றையும் கருதிராத்தவம் என்றும் பூமியில் தவம் இருவகை சித்தியும் போதமும் தரும் மைந்தான் காமியத்தவம் சித்தியை தரும் காமியம் ஒன்றையும் கருதிறாத்தவம் போதத்தை தரும் ஆம் இவற்றில் ஒன்று இயற்றினால் ஒன்றையே அடைகுவர் இது தீர்வை யாம் உரைத்த அவ்விரண்டையும் இயற்றினால் பெரியோரே அப்போ அப்ளிகேஷன் போடுறப்ப சில கம்ப்யூட்டர் டிபார்ட்மெண்ட்டும் வேணும் என்னது சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்டும் வேணும்னு ரெண்டும் சேர்த்தே போடுவாங்க பாக்கீங்களா அப்போ அப்ளிகேஷன்ல ரெண்டும் வேணும் போடுறது ஞானிகள் அன்றைக்கு ஞானிகள் சித்தியும் வேணும் ஞானமும் வேணும்னு ரெண்டு தவத்தையும் சேர்த்து செஞ்சுட்டாங்க இன்றைக்குள்ளவங்க ஒரே ஒரு டிபார்ட்மெண்ட்டு போதும்னு வேண்டாம் ஞானம் கிடைச்சா போதும் அணக முத்தி ஞானத்தையே அடைந்தனர் அல்லாமல் ஜனக அன்றைக்கிருந்தவர்களையும் கூட ஞானத்தை மட்டும் அடைத்தவர்கள் இருக்கிறார்கள் யாரு கர்ம கர்ம வீரர்களாகிய ஜனகன் மாபலி பகீரதன் போன்றவர்களெல்லாம் கர்மயோகிகளாக வாழ்ந்தார்கள் ஞானிகளாகவும் வாழ்ந்தார்கள் இனிய சித்திய விரும்பினார் சிலர் சிலர் இயன்ற இயன் இரண்டையும் உயர்ந்தார் அம்முனிவர் சித்திகள் வினோத மாத்திரம் தரும் முத்தியை தாராரே கேள்வி என் பதினாறு யோக ஞானமே முத்தி முத்தியை தரும் எனில் ஒளிந்த சித்திகள் வேண்டி மோகமாய் உடல் வருந்தினார் சில சில உத்தரவுகள் ஏன் என்றால் மோகமாய் வரும் பிராரத்த கர்மங்கள் புகித்தன்றவன சித்தேகும் ஆகையால் அன்ற சித்திகள் பிராரத்தம் ஆகும் என்று ஞானம் அடைஞ்சாச்சு அடைஞ்ச பின்னும் இவங்க நிறைய தவங்களை செய்து கொண்டு என்ன பண்ணிட்டு இருக்காங்க கிடைக்க அது எதனாலன்னா பிராரத்த கர்மத்தின் அடுத்தது நாப்பத்தி கேள்வியன் பதினாறுக்கு விட இலக்கம் ஆயிரம் சீடன் வந்து குருவை புகழக்கூடிய பாடலா இது அமைது இலக்கம் ஆயிரம் சுருதியால் ஊகத்தால் என்பனம் அசையாமல் விளக்க வேண்டுமென்ற அருள் குருவே அகப்பிராந்தி போய் தெளிவானேன் துளக்கமான கண்ணாடியை அடிக்கடி துளக்கினால் பழுதன்றே அலக்கமாற்றிய தேவரீர் எனக்கு ஒரே அமிர்தங்கள் தவிட்டாவே அப்ப நாம் என்ன பண்ணணும் திரும்ப திரும்ப துளக்கிக்கிட்டே இருக்கணும் ஆத்மவிசாரம் செய்து கொண்டே இருக்க வேண்டும் வீட்டுக்கு போன பின்னாடி பாராயணம் பண்ணிக்கிட்டே இருக்கணும் இந்த கருத்துறைகளை வாசிச்சுட்டே இருக்கணும் சிறப்ப கொண்டு போகிற சில கார்டு மெமரி கார்டுகளை இந்த போட்டு பார்த்துக்கிட்டே இருக்கணும் சந்தேகங்களை தெரிஞ்சவங்ககிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கணும் அந்த சிந்தனையை விடாமல் என்ன பண்ணிக்கிட்டே இருக்கணும் தக்க வைத்து கொண்டே இருக்க வேண்டும் அடுத்து கேள்வி எண் பதினேழு கைத்தவங்களை சாத்திரம் சொல்லுவோம் கருணையால் எனையாலும் ஐயனே குருவே எவராயினும் அனுபவித்தாரன்றி செய்த கர்மங்கள் விடா என்ற வசனமும் சென்ம சஞ்சிதம் வேக ஞானத்தி சுடும் என்ற வசனமும் துணிவது நானே சாமி இந்த கர்மம் எல்லாம் சஞ்சித கர்மம் எல்லாம் ஞானத்தி சுற்றுச்சின்றிங்க அப்புறம் இன்னொரு இடத்துல சொல்றீங்க கர்மம் வந்து போகம் அனுபவித்துத்தான் தீர்க்கணும் புசித்து தான் தீர்க்கணும் அப்படின்றீங்க அப்ப என்ன சாமி அது ஒத்து போக மாட்டேன் ரெண்டும் ஜீவ வேதங்கள் அளவிலை மைந்தனே செய் அதனால் செய்கையும் அளவில்லை ஆபவாம் அவரவர் அதிகாரங்கள் அறிந்து பக்குவம் நோக்கி பூ வலர்ந்து பின் பழங்கள் காட்டுவன போல் பூர்வம் சித்தாந்தம் பாவம் செய்தவர்கள் அதை அனுபவித்தே தீர வேண்டும் என்று சொன்னது பூர்வநியதி பூர்வநியமம் அதாவது சாதனை திசையில் கட்டாயம் என்று சொல்லணும் ஞானம் அடைந்த பின் என்ன கிடையாது உத்தரம் அது வந்து விதி என்னதுன்னா அப்படி பாவ புண்ணியம் எல்லாம் யாரை தொடாது ஞானிகளை தொடாது அதுதான் உண்மை பாவ புண்ணியம் என்பது யாருக்கு கிடையாது ஞானிகளுக்கு இல்லவே இல்லை யாருக்கு உண்டு சாதனை திசையில் இருக்கக்கூடியவர்கள் அஞ்ஞானிகளுக்கெல்லாம் பாவம் என்பது உண்டு அப்போ அது வந்து பூர்வ நியமம் பூர்வம் வேதத்தினுடைய கர்மகாண்டம் உபாசன காண்டங்களில் சொல்லப்படுது ஞான காண்டத்தில் என்ன கிடையாது பாப புண்ணியம் என்ற ஒன்றே கிடையாது இப்போ கூட ஐயா புலவர் கேட்டாங்க இந்த பிராரத்த கர்மம் அப்படி ஒன்று இல்லவே இல்லை ஞானிகளுக்கு பிராரத்த கர்மத்தை அனுபவிக்க வேண்டியது யார் சொன்னாங்கன்னு சொன்னீங்க ரமணர் சொன்னாங்க அவங்க ரமண எதை வச்சு சொல்கிறாங்க அதாவது ஞான காண்டத்தில் அப்படி கர்ம கர்மங்கள் என்று ஒன்றும் கர்ம அனுபவிக்க வேண்டும் என்ற ஒன்றெல்லாம் ரூல்ஸெல்லாம் கிடையாது அந்த ரூல்ஸு நமக்கு ஏன் சொன்னாங்கன்னா நாம் எந்த திசையில் இருக்கிறோம் இப்போ கர்ம காண்டத்துலேயும் உபாசகாண்டத்துலையும் அந்த மைண்டில் இருக்கோம் இன்னும் அபியாசத்தில் இருக்கிறதுனால நமக்கு அந்த கர்மத்தை பற்றியே பேச்சிக்கிட்டுருக்காங்க ஞானம் வந்துடுச்சுன்னா கர்மத்தை பற்றி பேச்சே கிடையாது ஆணபாவிகள் அடைவன நரகங்கள் அவசியம் ஆனாடும் தான மந்திர விரத ஓமங்களால் தவிரமென்பது பொய்யோ ஈன மாம்பட ஜன்ம சஞ்சித வினை எத்தனை ஆனாடும் ஞானமாம் கணல் சுடுமென்ற மறைமொழி நம்பினால் வீடுண்டே அப்போ ஞான கணல் வந்துருச்சுன்னா சஞ்சித வினை என்ன இருந்தாலும் அத்தனை வெண்ணாயிரும் இல்லாமல் போய்விடும் என்பது உண்மை அப்படின்னு சொல்றார் அதை அனுபவித்து தீர்க்க வேண்டும் என்று சொல்றது எந்த பட்சத்துல பூர்வ பட்சத்துல கேள்வி எண் பதினெட்டுமூர்த்திதனைகள் வேறொருத்திடும் தேவரீர் மெய்ஞானம் தன்மயந்தரும் மகிமையை விபுதராம் சமர்த்தரும் அறியாமல் கண்மமாம் குழியினில் விழுந்து அழிகின்ற காரணம் உறையீரே அப்ப இந்த மெய்ஞானம் என்ன பண்ணும் சென்ம சஞ்சீத வினைகளை வேறறுத்திடம் இதை இதனுடைய சிறப்பை உணராமல் தன்மயம் தரும் மகிமையை விபுதராம் சமர்த்தரும் அறியாமல் ஞானிகள் கூட என்ன பண்றாங்க கண்மமாம் குழியினில் விழுந்து அழிகின்ற காரணம் உரையீறினார் அப்ப ஞானிகள் கூட கர்மக்குழியில விழுகிறாங்கன்ற மாதிரி நம்மளுடைய ரெக்கார்ட் நாம பார்க்கிறப்ப அப்படி ஞானிகளை நாம பிரித்து பார்க்குறேன் எப்படி பாக்குறோம் பாருங்க இவ்வளவு வேலையை இழுத்து போட்டு செய்யறது தேவையாது சிவா ராமானு உட்கா வந்து பேசாமல் இருக்கிறத விட்டுட்டு என்ன பண்றாரு எல்லாத்தையும் ரொம்ப இழுத்து போட்டு இவ்வளவு கஷ்டப்படுறாரு அப்படி சொல்றது யாரு அவங்க சொல்லல யார் சொல்றாரு அழிவில்லாத தப்பதந்தனை மைந்தனை அகமுகத்தவர் சேர்வர் ரொம்ப கிளியர் அதுல அதில் மாற்றமே இல்லை அன்னு உள்முகமாக செல்லக்கூடியவர்கள் அடிவில்லாத தற்பதந்தனை சேர்வர் அதுல மாற்றமே இல்லை வழி நடப்பவர் பராமுகமாயினால் வளர்ந்த கண் இருந்தாலும் குழியில் வீழ்வர்தான் அப்படி வெளிமுகம் கொண்டு காமிகளான வழிதரும் பெறவை கடல் பரங்கதி பரங்கதை அடையாரே அப்ப ஞானிகள் ஒரு பொழுதும் எதுல கர்மக்குடிக விழுவது கிடையாது ஏன்னா அவங்க பாவனை என்னது நான் அகர்த்தா நான் அபோக்தா நான் அஜாத்தா அப்ப கர்மக்குழியில விழுந்துருக்காங்க புலம்புறாங்கன்னு சொன்னால் அவங்க யாரும் கிடையாது ஞானிகள் இல்லை அப்படின்னு ஏன்னா அவங்க அதாவது அபியாசம் செய்யத்தான் செஞ்சாங்க ஆனால் பராமுகம் ஆயிடுச்சு அபியாசது நான் அதுவாக இருக்கிறேன்னு எல்லாம் பயிற்சி பண்ணிக்கிட்டு இருக்கப்ப திடீர் திடீர்னு எங்கேயும் போயிடுறாங்க கண்ணு திறந்து வச்சிருக்கு அதான் இது பாடம் படிக்கிறது அபியாசம் பண்றோம் கண்டு திறந்திருந்தாலும் முகத்தை மூஞ்சி எங்கோண்டே கண்ணை எங்கொண்டே வச்சுக்கிட்டோம் இங்கிட்டு அங்கிட்டு திருப்பிக்கிட்டோம் எதை பார்க்கலை போகிற வழியை பார்க்கவே இல்லை பராமுகம் ஆகினால் அப்போ கீழே உள்ளதான் செய்வேன் ஆனால் அவங்க எதை அடையலை இலக்கை ஞானத்தை அடையாதவர்கள் என்று எடுத்து கொள்ள அவர்கள் பரகதி அடையாறை அவர்கள் பழிதரும் பிறவிக்கடல் அழுந்துவர் அவர்கள் காமிகள் காமிகள்னால் அவங்களுக்கு இன்னும் ஆசை இருக்குது ஏதோ ஒன்று அடைய வேண்டுமென்ற ஆசை இன்னும் அவர்களுக்கு இருக்கிறது அவர்கள் வெளிமுகமாகி இருக்கிறார்கள் அவர்கள் ஞானிகள் அல்ல ஆனால் முதல்ல சொன்னது என்னது அந்த ஞானிகள் அந்தர்முகமாக சென்றவர்கள் அந்த அழிவிடாத தற்பதந்தனை அடைந்தே தீருவர் அவர்கள் எந்த மாற்றமும் இல்லை நாம் அப்போ யாரை பார்த்துட்டு சொல்கிறோம் இன்னும் ஆசை இருக்கக்கூடியவர்களை பார்த்துட்டு என்னன்னு சொல்றோம் ஞானியும் கூட இப்படி இருக்காங்களேன்னு நாம சொல்றோம் கேள்வி என் பத்தொன்பது சிறந்த நன்மையும் தீமையும் ஈசனார் செய்விக்கும் செயலன்றோ பிறந்த ஜீவர்கள் என் செய்வார் அவர்கள் மேல் கொலை சொல்லும் வழி ஏதோ துறந்த தேசிய மூர்த்தியே என்றிடில் சுருதி நூல் பொருள் மார்க்கம் மறந்த மூடர்கள் வசனிக்கும் பிராந்திகான் மைந்தனே அது கேளாய் அப்ப சாமி இதுக்கு போயே அவங்கள போய் சபிக்கிற மாதிரி பேசுறீங்க அஞ்ஞான தசையில அல்லது அபியாச தசையில பராமுகமாகி அஹ் பிறவிக்கடல் அழுந்துவார்கள் சபிக்கிற மாதிரி பேசுறீங்க ஆனா இந்த நன்மையும் தீமையும் ஈசனார் செய்திக்கும் செயல் அன்றோ இந்த இவன் இவனுக்கு புண்ணியம் இவனுக்கு பாவம் என்று பிரித்து கொடுக்கக்கூடிய பொறுப்பு யாருடையது கர்மபல காலாவாகி ஈஸ்வரனுடையது அப்புறம் ஜீவன் என்ன பண்ணுவா பாவம் அவன் என்ன நினைக்கிறான் கிடைத்தேறன்னு நினைக்கிறான் ஈஸ்வரன் என்ன பண்றான் அவனுக்கு பாவத்தை புண்ணியம் புண்ணியத்தையும் கொடுத்து மீண்டும் மீண்டும் என்ன பண்ணிக்கிட்டே இருக்கான் பிறவிக்கடல்ல அழுத்திக்கிட்டே இருக்கான் அவன் பிறவிக்கடல் அழுந்துவதற்கு ஜீவன் காரணம் ஈஸ்வரன் தான் சாமியே காரணம் அப்படின் புரியுதா ஏன்னா கர்மபலதாதான்னு ஈஸ்வரனுக்கு இன்னொரு பேர் இருக்கு அதனால என்ன பண்றான் அவன் தானே கொடுத்தான் இவன் என்ன பண்ணுவான் பாவான் அப்படின் அவர் அதுக்கு என்ன சொல்றாரு சுருதை நூல் பொருள் மார்க்கம் மரந்த மூடர்கள் வசனிக்கும் பிராந்திகான் மைந்தனே இல்லை தம்பி அந்த வேதத்தினுடைய அர்த்தத்தை சரியாக படிக்கவில்லை அறியாதவர்கள் அப்படி சொல்கிறவங்க அவங்க மயக்கத்திலே அப்படி சொல்லுகிறார்கள் திகழ்ந்த ஈசனார் சிருட்டியும் சீவனார் சிருட்டியும் வெவ்வேறே சகந்தனில் பொது ஈசனார் சிருட்டிகள் சராசர பொருள் எல்லாம் அகந்தயாம் அபிமானங்கள் கோபங்கள் ஆசைகள் இவையெல்லாம் இகழ்ந்த சீவனார் சிருட்டிகளாகும்தான் ஈசனார் செயலண்டை அப்போ இந்த உலக வியாபாரம்ன்றதில் ஈஸ்வரனும் ஜீவனும் ரெண்டு பேரும் பார்ட்னர்ஸு பொதுவான விஷயங்களை பூரா என்ன பண்ணி கொடுத்துருக்காரு யார் கொடுத்துருக்கார் ஈசனார் இந்த பெரிய பெரிய கம்பெனிகளுக்கு இந்த டிஸ்ட்ரிபியூட்டர் அல்ல சென்டர்ஸ் ஒவ்வொரு இடங்களில் ஓப்பன் பண்ணுவாங்க அந்த கம்பெனி என்ன பண்ணி கொடுத்துருன்னா அந்த பெரிய கம்பெனி அவங்களுக்கு அந்த ஆஃபீஸ் செட்டப் எல்லாம் அவங்க ஒரு மாடல் வச்சுருப்பான் அது மாதிரி கட்டி கொடுத்துருவான் இவன் வந்து மாதம் மாதம் இதை இந்த கடையை நடத்திக்கிட்டு அவனுக்கு என்ன கொடுத்தா போதும் அந்த ஃப்ரான்ச்சைஸி அப்படின்னு சொல்லுவான் நான் நினைக்கிறேன் ஃப்ரான்ச்சைஸ் அப்போ மூலதனம் மற்றும் எல்லாம் போட்டு அந்த செட்டப்பெல்லாம் அவன் கொடுத்துருப்பான் அதில் இவன் பிழங்கிக்கிடலாம் ஆனால் தினந்தோறும் வியாபாரம் பண்ணுறது யாருடைய பொறுப்பு பண்ணி யாருக்கு கப்பம் கட்டிடுவான் அவனுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்துடணும் இந்த வியாபாரம் நொடிச்சு போச்சுன்னா யாரை குற்றம் சொல்லக்கூடாது அவனை குற்றம் சொல்லக்கூடாது அதுபோல எல்லாருக்கும் பொதுவான விஷயங்களை படைத்து ஜீவர்களை இங்கே உள்ளே விட்டுட்டான் ஆனால் டெய்லி பா லாப கணக்கு யாருடைய பொறுப்பு அஜீவனுடைய பொறுப்பு எதுக்கு போய் யாரை முதலாளியை போய் என்ன பண்ணக்கூடாது குற்றம் சொல்லக்கூடாது இப்போ இவன் பண்ணி வச்சுக்கிட்டது என்னென்னா ஆசை அகந்தயா அபிமானங்கள் கோபங்கள் ஆசைகள்லாம் அவன் கொடுக்கல இவன் பண்ணி வச்சுக்கிட்டது அவன் கொடுத்தது என்னது ஈஸ்வரன் கொடுத்தது என்னது சராசர பொருள் எல்லாம் அவன் கொடுத்தது ஜெகந்தனின் பொது எல்லாரும் சமமா அனுபவிக்கிறதுக்குத்தான் கொடுத்தது சீவனார் சிருட்டிகள் ஆகும் தான் ஈசனார் செயரண்டை மூவராம் பரண் சிருட்டிகள் உயிர்க்கெலாம் முக்தி சாதனமாகும் சீவனார் செய்யும் சிருட்டிகள் தங்களை சிருட்டிக்கும் பிணியாகும் தாவராதிகள் நசித்திலும் ஒருவருக்கும் சனனங்கள் நசியாவாம் கோபமாதிகள் நசித்திடில் பந்தமாம் கொடும் பிறவிகள் போமே இப்போ ஈஸ்வர சிருஷ்டி இருந்தால் ஜீவன் முக்திக்கு சாதனம் ஈஸ்வர சிருஷ்டி அழிஞ்சா யாரும் முக்தி அடைய போவது கிடையாது ஜீவசிருஷ்டி இருந்தால் பிணி பிறவி பிணி ஜீவசிருஷ்டி போச்சுன்னா என்னது முக்தி அப்போ எது தேவை எது தேவையில்லை ஈஸ்வர சிருஷ்டி அனுகூலம் ஜீவசிருஷ்டி பிரதிகூலம் ஜீவசிருஷ்டிக்கு காரணம் ஈஸ்வரன் அல்ல ஜீவனையேதான் பொறுப்படுத்திக் கொள்ள வேண்டும் சொத்து பிரிச்ச சொத்து பிரிச்ச பின்னாடி இப்ப கடனுக்கெல்லாம் யாரை காட்டக்கூடாது அப்பனை கணக்கு காட்டக்கூடாது இவனுக்கு என்ன வேண்டியதெல்லாம் என்ன பண்ணிட்டான் பிரிச்சு கொடுத்துட்டான் அதை ஒழுங்காக அந்த சொத்தை வச்சு காப்பாத்திக்கிறது யார் பொறுப்பு அவனுடைய பொறுப்பு அதுக்கு யாரை குற்றம் சொல்லக்கூடாது ஆமா ஈசர்காரியம் பிரளைய தொழியமும் எவர் ஒழிந்தார்கள் தேசகால தேகாதிகள் இருக்கவும் ஜீவகாரியம் மோகம் நாசமாக்கிய விவேகத்தின் உயிரோடு யானமுத்தர்கள் ஆனார் பாசமோகங்கள் பட்டுக்களின் செயலன்று பசுபதி செயலன்றே அப்போ பாசமோகங்கள் இங்கே ஏற்பத்திலே ஏற்படுத்தி கொண்ட மயக்கம் அறியாமை பாசம் பந்தங்கள் எல்லாம் யாருடையது ஜீவனுடையது பசுக்களின் செயலன்றி பசுபதியினுடைய செயல் அல்ல அப்படின்னு சொல்லி அப்போ இந்த வேதங்களை ஜீவகாரியமாகிய மோகத்தை நாசமாக்கினால் எது கொண்டு நாசமாக்கினால் விவேகத்தை கொண்டு நாசமாக்கினால் இந்த ஜீவனை சுமந்து கொண்டிருக்கும் பொழுதே உயிர் இருக்கும் பொழுதே ஞானமுக்தர்கள் ஆகிவிடலாம் எது ஆசையாக அகந்தை அபிமானம் கோபமெல்லாம் விட்டுட்டோம்னா இந்த உயிரை சுமந்து கொண்டிருக்கும் உடம்பை சுமந்து கொண்டிருக்கும் பொழுதே இல்லா ஜீவன் முக்தர்கள் ஆகிவிடலாம் கண்கூடாக பார்க்கிறோம் பிரத்யட்சமாக அப்படி ஞானிகளை நாம் பார்க்கிறோம் ஆனால் இந்த உலகம் அழிந்து விட்டால் எனது விக்ஷேபசக்தியினுடைய அந்த இந்த உலகம் அழிந்துவிட்டால் ஞான சாதனம் செய்யவே முடியாது அச்சு என்ற ஒரு மடம் அதில் இரண்டு அரும்பறவைகள் வாழும் இது சிலர் கேட்பாங்க எங்களுக்கும் உங்களை மாதிரி வாய்ப்பு கிடைக்கல என்ன பண்றது அப்படின்னா ஏன்னா உங்களுக்கு பொண்டாட்டி பிள்ளைலையும் கிடையாது மாதமான சம்பளம் வாங்கி கொடுத்து செட்டில் பண்ண வேண்டிய பிரச்சனை கிடையாது அக்கா தங்கச்சி அண்ணன் தங்க தம்பி அப்பா அம்மா எதுவும் செய்ய வேண்டிய ஒன்றும் கிடையாது நீங்கள் பார்த்தா படிச்சுட்டு இருக்கீங்க எங்களுக்கு அப்படி இல்லையே என்ன தினந்தோறும் வீட்டுக்கு போய் அட்டண்டன்ஸ் போடணும் ஏன்னா மாதமான கணக்கு செட்டில் பண்ணணும் கல்யாணம் பண்ணணும் கல்யாண கருமாதி பண்ணணும் எல்லா இடங்களுக்கும் போயிட்டு வரணும் இல்லை நீங்க உங்களுக்கு கவலை இல்லை நீங்க கொடுத்து வச்ச மகராஜ அப்படின்வாங்க புரியுதா அப்ப இந்த என்னது பாச முகங்கள் பசுக்களின் செயலன்றி பசுபதி செயலன்றி அதாவது இங்கே இருக்கிறப்பையே இந்த உடம்பு இருக்கிறப்ப இதெல்லாம் விலகி நிற்கிது சொன்னா அதுதான் என்ன சொன்னாங்க முன் ஜென்மத்தில் நமக்கு நாம் செய்த ஏதாவது என்னது இது சம்பந்தமாகவே சில சாதனைகளை செய்திருக்கிறதுனால இப்போ நமக்கு அதுக்கெல்லாம் என்ன என்ன பண்ணி விட்டுருக்கு ஃப்ரீ பண்ணி விட்ருக்கு இல்லையா அப்போ நாம் இப்போ ஆசைப்பட்டோம்னா அடுத்த ஜென்மத்துக்கு நமக்கு என்ன கிடைக்கும் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் விலகி நிற்கும் அதனால அந்த சங்கல்பத்தை உறுதிப்படுத்தி வேண்டும் அச்சுவத்தம் என்று ஒரு மரம் அதில் இரண்டு அரும்பறவைகள் வாடும் நச்சும் அங்கு ஒரு பறவை அம்மரக்கடி நன்று நன்று என தின்னும் நெச்சும் அங்கு ஒரு பறவை தின்னாது என வியங்கிய பொருளாக வச்சு மாமரை ஜீவனை ஈசனை மகுத்தவார் அறிவார் ஈஸ்வரன் எப்படி இருக்கிறான் எதிலும் ஒட்டாமல் சாட்சியாக பார்த்து கொண்டிருக்கிறான் யாரை பார்த்து கொண்டிருக்கிறான் ஜீவனுடைய எல்லா அசைவுகளையும் பார்த்து கொண்டிருக்கிறான் அவனுடைய சஞ்சரங்களை எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறான் ஒன்றும் சொல்றதில்லை அதான் தெய்வத்தின் சாட்சின்னு சொல்றது மனசா நீ நீ யாரை வேணாலும் யாரை மறைக்க யார் கண்ண மூட முடியாது தெய்வத்தினுடைய கண்ணை நீ என்ன பண்ண முடியாது மூட முடியாது யார்கிட்ட நீ பொய் சொல்லலாம் யார்கிட்ட சொல்ல முடியாது கடவுள நீ கடவுளை நீ மறைக்க முடியாது கடவுளுக்கு நீ மறைக்க முடியாது அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்கிறவன் அதான் அப்போ அந்த அச்சுமத்த மரத்தில் இருக்கக்கூடிய அந்த ஒரு பறவை வந்து அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்குது இன்னொரு பறவை என்ன பண்ணிக்கிட்டுருக்கு அந்த அந்த அங்கே இருக்கக்கூடிய க கனியை சாப்பிட்டு கொண்டே கொஞ்சம் நேரம் சாப்பிடுது கொத்துது ஐயோ கசப்பு கீழே ஓட்டுறது எல்லாம் சாப்பிட மாட்டேங்குது இதை விட்டு கொஞ்ச தூரம் தள்ளி போவது சந்தோஷம் இல்லை இந்த பறவைக்கு நெருங்கி வருது சந்தோஷமாக இருக்குது அதுக்கு என்ன செய்யறதுன்னு தெரில ஆனால் நெருங்கி வந்தால் சந்தோஷமாக இருக்கின்றோ அதுக்கு பிடிபட மாட்டேது அப்போ மெல்ல மெல்ல இந்த சாஸ்திர வாசனை வந்து குரு உபதேசம்லாம் பெறப்பட்டால் சத்துவ குணங்கள் வந்தால் இந்த பறவை நெருங்கி வந்து தன்னுடைய துன்பங்கள் எல்லாம் நீங்கி போகும் அந்த பழ மரத்தினுடைய பழத்தை என்ன பண்ண வேண்டிய அவசியம் இல்லை கொத்தி சாப்பிட வேண்டிய அவசியம் இல்லைன்னு முடிவுக்கு வரணும் அப்போ இது வந்து என்ன உபனிசத்தில் முண்டகோ உபடிசத்தில் வரக்கூடிய ஒரு திருஷ்டாந்தம் நல்ல வாழ்க்கையை எவ்வளவு ஒரு அழகம் ரெண்டு பறவைகளோடு முடிச்சுட்டாங்க இந்த சீவனால் வரும் அரு இவன் செயல் எண்ணாமல் அந்த தேவனால் வரும் என்ற மூடர்கள் அரோபதி அடைவார்கள் இந்த சீவனால் வரும் அருபகையெல்லாம் இவன் செயல் அந்த தேவனால் அன்றெனும் விவேகிகள் அமலவியல் அடைவாரே அப்ப காமாதி பகைகள் ஆறு பகைகள் இருக்கேன் அது எல்லாம் ஜீவனால் தான் உருவாகின்றன அதுக்கு யார் பொறுப்பு முடியாது ரெஸ்பான்சிபிலிட்ட எடுக்க முடியாது ஆமாம் குழந்தையை பெற்றுட்டு வந்து வந்துடுன்னா அந்த குழந்தைய அப்பா அம்மா பார்க்க முடியாது பிள்ளை வெளியே போச்சு தானாக கல்யாணம் பண்ணிக்கிடுச்சு பிள்ளையை பொறுத்துட்டு வந்துருச்சு இப்போ அந்த பிள்ளையை கொண்டு வந்துட்டு வீட்டுக்கு வந்தால் அந்த பிள்ளையை வளர்க்குற பொறுப்பை யாரும் எடுத்துக்கிற மாட்டாங்க அப்பா அம்மா எடுத்துக்கிற மாட்டேன் நீயாச்சு உன் கிளம்பி போய்ட்டே ரெண்டு என்ன என்ன பண்ணியாச்சு ரெண்டும் தனித்தனியாக பிரித்து விட்டார் எப்போ கல்யாணம் பண்ணலையோ அது நம்ம பிள்ளை கல்யாணம் பண்ணியாச்சுன்னா அது அது தனி குடும்பமும் கணக்காகிடுச்சு மாதிரி இறைவன் நமக்கு தனித்தனியாக என்ன கொடுத்துட்டார் சிருஷ்டி ஜீவ சிருஷ்டிகளை பண்ணிக்கோன்னு சொல்லி கொடுத்துட்டார் அப்போ அந்த வீட்டில் வரவு செலவு கனக் வச்சுக்கணும் இதுக்கு போய் யாரை கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாது ஈஸ்வரன கம்ப்ளைண்ட் பண்ண சரி இந்த அளவுக்கு இன்றைக்கு செய்து நாளை காலை மீறியுள்ள பாடல்களை பார்த்துக் கொள்ளலாம் அந்த நில யுத்தம் நாட்டாவான வயதானும் சரணா ிய சீடராகியம் இருவரையும் இறைவன் காப்பாராக அறிவின் அனுபவிக்குமாறு ஊக்குவிப்பார் ஆட்களுடன் உழைப்போமாக கற்கது நமக்கு பயனுள்ளதாக விளங்கட்டும் எதற்காகவும் நாம் ஒருவரையோடு நிற்காமல் இருப்போமாக but